உரையை தொடங்குகின்றேன் வேதாரண்யத்திலே திருஞான சம்பந்த பிள்ளையார் இருக்கிறார் வேதாரண்யத்திலே திருஞான சம்பந்தருக்கு பக்கத்திலே அப்பரு பெருமாள் இருக்கிறார் மதுரையிலே இருந்து தூதுவர்கள் வந்தார்கள் மதுரை முழுக்க சமணம் நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று தூதுவர்கள் கேட்டார்கள் திருஞான சம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு வருவதாக கூறப்பட்டார் அப்படி பெருமான் தடுக்கிறார் குழந்தையே என்கிறார் சுண்ணாம்பு கால வாயில போட்டவர்கள் நீ குழந்த நாளும் கோலும் சரியா இல்ல தடுக்கிறதுக்கு அப்படி ஒரு வழி திருஞான சம்பந்தர் சொல்றார் அடியார்களுக்கு நாளும் கோலும் நல்லதுதான் செய்யும் வேயூறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பதினோரு பாட்டு நேற்று இந்த பதினோரு பாட்டையும் பார்த்தான் பதினோரு பாட்டுக்கும் கொஞ்சம் அர்த்தமும் பார்த்தோம் பாடி முடிச்ச உடனே அப்பர் சுவாமிகள் சம்பந்தர் புறப்பட்டார் அப்பர் பக்கத்தில் வந்தார் நானு வரட்டுமா இந்த குழந்தையை எப்படி தனியா அனுப்புறது எண்ணாயிரம் சமணர்கள் திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை அதிகபட்ச வயசு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ள இருக்கும் இந்த குழந்தைய எப்படி அனுப்ப முடியும் நானு வரட்டுமா சம்பந்தர் சொன்னார் இந்த புனல் நாட்டில் நீங்கள் இருப்பீர்கள் இந்த புனல் நாட்டில் இருக்க அதுக்கு மேல சம்பந்தர் குருநாதர் மாதிரி அப்பர் சுவாமிகள் சிஷியப்புள்ள மாதிரி சிவபெருமானை திருவாய்மூரிலே சம்பந்தர் காட்ட அப்பர் கண்டார் கடவுளை காற்றவர் குருநாதனுக்கு சமானம் சொன்ன அந்த வார்த்தையை மீறப்படாது குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது இருந்துட்டார் அப்பர் சுவாமிகள் சம்பந்தர் புறப்பட்டார் வேதம் வளர்க்கவும் சைவம் விளக்கவும் வேதவன பெருமானை வணங்கி விடை கொண்டு அஞ்சலித்து ஓதி சிவிகையில் உட்கார்ந்தார் ஞான சம்பந்தர் சிவிகை போகுது எங்கிருந்து வேதாரண்யத்திலிருந்து மதுரைக்கு போறார் போற வழியில பல திருக்கோயில்கள் எல்லா கோயிலையும் கும்பிட்டுகிட்டு போற முதல் கோயில் என்ன தெரியுமா திரு அகஸ்தியான் பள்ளி வேதாரண்யம் போன போய் பார்த்துட்டு வந்த சின்ன கோயில் நான் பார்த்திருக்கேன் ரொம்ப சாதாரணமா இருக்கும் பாடல் பெற்ற திருத்தனம் திருஞானசம் வந்த பாடல் பெற்ற திருத்தனம் நகரத்தார்கள் திருப்பணி அந்த கோயில் மணக்கோலங்கான அகத்தியர் தவன் செய்த இடம் அகஸ்தியான் பள்ளி அகஸ்தீஸ்வரர் பாகம்பிரியா நாயகி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அங்கு பாடுறார் வாடிய வெண்டலை மாலைள்ிடுயர் கொல்லி விளக்குமாக நிவந்தி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை வாடிய சிந்தையினார்களுக்கு இல்லை பாவமே அகத்தியான் பள்ளியை பாடினால் பாவம் கிடையாது நான் ஒரு பாட்டு மட்டும் சொல்லி இருக்கேன் புரட்டு வர அகத்தியான் பள்ளியிலிருந்து கொஞ்ச தூரம் உள்ளவனா கோடிக்கரை கடல் ராத்திரி நேரத்திலே சதுப்பு நில காடுகள் நெருப்பு பத்தி எறிகிற மாதிரி தெரியும் கோடிக்கரை அங்கே குலகர் கோயில் சத்தமே கிடையாது ஒரே அமைதி சுந்தரபூர்த்தி கேட்பார் இங்க எப்படி தனியா உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கேப்பார் அந்த கோயிலே அப்படித்தான் பகுதி முழுக்க அமைதி கள்ளக்கடத்தக்காரர்கள் கொஞ்சம் பேர் வருவார்கள் மற்றவங்க ரொம்ப பேர் இங்கு போறது கிடையாது கோடிக்கரை குலகன் வழிபட்டார் வதிகன் கிடைக்கவில்லை திருக்கடிக்குளம் கற்பக விநாயகர் பூசித்து மாம்பழம் பெற்ற இடம் கற்பக நாயகர் நாயகி விநாயக தீர்த்தம் ஒரு பதிகம் பாடினார் அடுத்த ஊருக்கு வாரான் திரு இடும்பாவனம் அங்க உள்ள சின்ன சின்ன கோயில்கள் முருகனுடைய தொண்டர் இடும்பன் சண்டை தொண்டரா மார்ந்தவர் இடும்பன் நம்ம டாங்கு ரோடு கோயில் இடும்பன் தனியா இருப்பாரு இடும்பனை கும்பிட்டு பழனித்தான் இடும்பனுக்கு வழிபாடு பண்ணுதான் முருகனுக்கு வழிபாடு இடும்பன் ஒரு அடியவர் முருகனுடைய அடியவர் இடும்பன் வழிபட்ட தலம் திரு இடும்பாவனம் வெள்ளை நிறத்திலே ஒரு பிள்ளையார் வெள்ளை விநாயகர்னு பேர் சர்க்குண மங்கள நாயகி வழிபட்டார் திரு உஷாத்தான அது அடுத்த ஒரு உசான்னா கேட்கிறது வினாவுதல் உஷாவுதல் வினாவுதல் ராமன் இலக்குவன் ஜாம்பவான் சுக்ரீவன் ஆஞ்சநேயன் எல்லாரும் பூஜித்த தலம் ராமபிரானுக்கு சிவபெருமான் ராமர் கேட்க மந்திர உபதேசம் பண்றாராம் அதனாலே உஷாத்தானம்னு அதுக்கு பேரு வச்சாங்க உஷாவுதல்னா கேட்டால் அர்த்தம் முத்துப்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள திருத்தலம் அங்கே சிவபெருமான் வெள்ளையா இருப்பார் பச்சை கற்பூரம் சாத்துவாங்க பெருசா வச்சிருக்கிறாங்க அந்த தொட்டி மூவாயிரம் லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அந்த ஊர்ல மழை வரலன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றாங்க அந்த தொட்டிக்குள்ள சிவபெருமான் பெரிய சிவலிங்கம் தொட்டிக்குள்ள இருக்கார் அபிஷேகம் பண்ணி தண்ணி நிறைய வந்து சிவபெருமான் தலை வரைக்கு வந்துட்டார் கட்டாயம் அளவில் அப்படி நம்பிக்கை நடந்து கொண்டிருக்கிறது திரு உசாத்தானம் கும்பிட்டார் புறப்பட்டார் நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு செயற்கலார் சொல்றார் அப்ப இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் தமிழ்நாடு இல்லையா தமிழ்நாடுதானே வேதாரண்யன் தமிழ்நாடு இல்லையா இடும்பாவனன் தமிழ்நாடு இல்லையா உஷாத்தானன் தமிழ்நாடு இல்லையா ஆமா ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாருங்கிறார் செயற்குதாரை பொருத்தமட்டுல பாண்டிய நாடுதான் தமிழ்நாடு அவருக்கு பாண்டிய நாடு அன்பாண்டு மீளா அருள் குறிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி திருவாசன எல்லாம் தென்பாண்டி நாடு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கார் முதல் கோயில் திரு கொடுங்குன்றம் பாண்டி நாட்டில் பாடல் பெற்ற கேத்திரங்கள் பதினாலு சோழ நாட்டில் நிறைய பாண்டி நாட்ல பதினாலு கஷேத்திரம் கூடல் அப்படின்னா மதுரை புனல் வாயில் திருப்புணவாசன் குற்றாலம் நமக்கு தெரியும் ஆப்பனூர் மதுரைக்கு பக்கத்திலே இருக்கு மதுரைக்கு உள்ளேயே இருக்கு ஏடகம் திருவேடகம் மதுரை பக்கம் ராமேசம் தெரியும் ராமேஸ்வரம் திருநெல்வேலி திருவாடானை கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென் பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் திருச்சுளியல் ரமண பகவான் பிறந்த ஊர் திருச்சுளியல் காளையார் கோயில் காணப்பேர் கூடல் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடாணை தென்பருங்குன்றம் சுளியல் தென் திருப்பத்தூர் கொடுங்குன்றம் பெறான்மனை திருப்பூவனம் எத்தனை ஆச்சு பதினாலு இந்த பதினாலு தலங்கள் தேவார பாடல் பெற்ற பாண்டி நாட்டு தலங்கள் பாண்டி பதினாலு இப்ப முதல்ல கொடுங்குன்றத்துக்கு வர கொடுங்குன்றம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கேள்வி அந்த காலத்துல பரம்பு மலைன்னு அரசாட்சி பண்ணு மலை கொடுங்குன்றம் எல்லாருக்கும் தெரியும் அந்த கொடுங்குன்றம் பரம்பு மலை குன்றக்குடி ஆதீனத்துக்கு உட்பட்ட திருக்கோயில் அந்த பரம்பு மலை அங்க வந்து பாடுறார் அழகான கோயில் மங்கை பாகர்னு சுவாமிக்கு பேரு தேனாம்பாள்னு அம்பாளுக்கு பேரு கொஞ்ச தூரம் மலை ஏறி மேலே போகணும் பைரவர் ரொம்ப விசேஷம் முருகன் அதாவது அழகு மலையில ஒரு மரம் வளர்ச்சிருக்கு அந்த மரத்துக்கு என்ன பேருன்னு பொட்டானிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் சொல்ல முடியல உலகத்திலே இல்லாத புது சைஸ் மரம் புது டைப்பு பேரு வைக்கல இது என்ன மரம்னு கேட்டேன் இது பேரில்லா மரம் தான் சம்பந்த வழிபட்டிருப்பதி திரு கொடுங்குன்றம் வானில் பொலி வெய்தும் மலை மேகம் கிழித்தோடி பூனல் பெருசேரும் குளிர்சாரல் கொடுங்குன்றம் ஆணில் பொலி ஐந்தும் அமர்ந்தாடி உலகேத்தர் தேனில் பொ மேல் பொலி மொழியால் இவரு அம்பாளுக்கு என்ன பேரு தேனாம்பாள் அங்க எல்லாம் கும்பிட்டு மதுரைக்குள்ள நுழையிறார்கள் திருஞான சம்பந்தர் மதுரை எல்லைக்கு வந்துட்டார் சமணர்கள் அந்த நாடு முழுக்க பரவி இருக்கிறாங்க எட்டாயிரம் பேர் சமணர்கள் ஆனைமலை பகுதியில் எல்லாரும் வாழ்கிறார்கள் அரசனை தங்கள் கைக்குள் போட்டுக் கொண்டு விட்டார்கள் சமணர் சொல்லபடிதான் அரசன் செய்வார் வருகின்றனி சமன் குருமார் மனம் சமனைகள் சாப்பிடுற உணவு மண்டபம் அதற்கு மேல கோட்டான்களும் ஆந்தைகளும் போய் உட்கார்ந்து இருக்கு உட்கார்ந்த என்ன அர்த்தம் அதெல்லாம் அழிய போகுதுன்னு அர்த்தம் ஒரு சிம்பல் சமண்டர்கள் கையிலே உள்ள மயிர் பீலிகள் தடுக்கு பாய் எல்லாம் கையிலிருந்து அதுவா கீழே விழுகுது கனவு கால்கள் தடுமாறுகின்றன இடக்கண்கள் துடிக்கின்றன வலது துடிச்சா நல்லதா இடது துடிச்சா கேடா பொதுவா பெண்களுக்கு இடது துடிச்சா நல்லதா சமண்டர்களுக்கு ஆண்கள் எல்லாருக்கும் இடது துடிக்குது சமண பெண்கள் தவ பெண்கள் தங்களுக்குள் கோபம் கொண்டு சண்டை மாதிரி கனவு அசோக மரம் அவர்கள் வழிபடும் மரம் அசோக மரம் வேறோட அருக கடவுள் கனவு கையில முக்குடைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அது கையை விட்டு அதுவா ஓடுது சமண குருக்கள் கழுத மேல ஏறி போறாங்க சிவ தொண்டர்கள் மதுரை முழுக்க நிரம்பினார்கள் பாண்டிய மன்னன் வெறுப்பில் மூழ்கி எழுகிறான் ஒரு இளமையான ரிஷபம் ஒரு கண்ணுகுி ஓடி வந்து இவர்களுடைய இடத்தை எல்லாம் ஓடுது எல்லாம் கனவு யாரு கன்று குட்டி சம்பந்தம் ஒன்று நினைவின் தொடர்ச்சி இந்த நினைச்சது முச்சத்துல விட்டு போனது கனவா வரும் ரெண்டு எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அது கனவுல வரும் கனவு நடக்கோம் முன்னால வந்துச்சு வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் நாட்ட கணா கண்டேன் ஜோளினான் அப்படி சமணர்களுக்கு இப்ப கனவு வந்தது மங்கேற்கரசியாருக்கும் கொலச்சரையாருக்கும் நல்லார் திருஞான சம்பந்தர் வந்திருப்பார் நீங்கள் உடனே மதுரை எல்லைக்கு செல்லுங்கள் வரவேற்றுக் கொண்டு வாருங்கள் சொல்ற யார் யார் வரவேற்க போகணும்னு ராணி போக கூடாது ராஜா போகணும் ராஜா சமண போகமாட்ட மந்திரி போமான விடாமல் வழிபடக்கூடிய மந்திரியார் மதுரை எல்லைக்கு சம்பந்தர் வர்றார் தமிழ் மாறுதம் எதிர்கொண்டு சேமித்தது மதுரை எல்லையில தென்றல் காத்து வீசும் இவரை சேவித்தது புண்ணியத்தின் படையெழுச்சி போல சம்பந்தர் வருகிறார் சமணர் மாசை கழுவுவதற்கு கங்கை வந்தது போல பாண்டிய நாட்டுக்கு சம்பந்தர் வருகிறார் சமன் இருள் போக ஞான மணி வந்தது மாதிரி வருகிறார் சின்னங்கள் பரசமய கோளறி வந்தான் என்று பேசுகின்றன ஓசைகள் காதில் விட அமைச்சர் அங்க வருது பல்லக்கு அப்படியே கீழே விழுந்து தரையில கும்பிட்டுக்குள்ள போய் கும்பிடுறோம் வெள்ளச்சட்டு அழுக்க போகாதுன்னு பஸ்தியின் தண்டா எடுக்கிற கை அப்படி போயிட்டு இப்படி வரணும் என்ன அர்த்தம் நீந்துறது அர்த்தம் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் கோயில்ல போய் ஆண்கள் எட்டு உறுப்பு படுறா போல கும்பிடணும் பெண்கள் அஞ்சு உறுப்பு படுறாக்குல கும்பிடணும் அதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேரு இதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேரு கீழே விழுந்தாராம் மந்திரியார் எங்க ரோட்ல அந்த இடத்துக்கு அவனியாபுரம்னு பேரு இப்ப பிள்ளையார் பாளையம்னு சொல்றாங்க அவனியாபுரத்துக்கு வழியா வர்றாரு காலில் விழுந்துட்டார் தெருவல அங்க வர்றது பல்லக்கு பல்லக்கு வேகமா வந்தது யாரு விழுந்து கிடக்கிறது இது இது வந்து அமைச்சர் குலச்சிறையார்னு சொல்லிவிட்டாங்க சம்பந்தர் சம்பந்த இறங்கிட்ட காலமா சமணர்களுக்கு ஆட்பட்டுக்கத்திலையும் இருந்த போது சைவம் கீழே கடந்ததே சைவத்தை தூக்கி நிறுத்தினார் இவர் எழுந்தார் செம்பியர் பெருமான் திருமகளார்க்கும் திருந்திய சிந்தைக்கும் நம்பெருமாந்தன் திருவருள் பெருகு நன்மைதான் வாக்கு பாண்டிய நாட்டு ராணி சோழ நாட்டு இளவரசிக்கும் கல்யாணம் பண்ண அப்புறம் புருஷம் பேர சொல்றதா அப்பா பேர சொல்றதா பாண்டிய நாட்டு ராணிதான மங்கேற்கரசி செம்பி என் பெருமாள் செம்பியர் சோழர்கள் சோழ நாட்டு ராஜாவுடைய மகளுக்கும் திருந்திய சிந்தை உள்ள உங்களுக்கும் நம்பெருமான் திருவருள் மிக சிறப்பாக இருக்கட்டும் சோழ நாட்டு மரப காப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் சைவத்தில் நிற்கிறான் அதனாலதான் மங்கே கரசி பாடுற பொழுது அடிக்கடி இது சொல்லுவார் சுவாமி பின்னால பாட போறார் பாருங்க அடுத்த இவர் என்ன சொன்னார் மந்திரி மந்திரி எ அருமையான சிறப்பும் இன்று எழுந்தருளப்பெற்ற வேறு இதனால் எச்சைக்கும் திருவருள் உடையோ நீங்க வந்ததனாலே சென்ற காலம் சிறப்பான காலம் வருகின்ற காலம் ரொம்ப சிறப்பான காலம் இப்போ உங்களை பார்க்கிறேன் நிகழ்காலமும் சிறப்பான காலம் ஆக கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றும் சிறப்பு எற்றைக்கும் திருவருள் உடையோம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடு சமணத்தில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் அதன் தமிழ் வேந்தன் தெரியாம எங்கேயோ போய் கிடக்கிறான் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் நாங்கள் எல்லாரும் இனிமே திருநீர் பூசிடுவோம் இப்போ மதுரையிலே நாங்கள் ரெண்டு பேர் திருநீர் பூசுறோம் ஒன்னும் நீங்க வந்த விழுந்துட்டார் கையில் தூக்கினார் பேசிட்டே வர்றாங்க நடந்து வார வெளியில் வந்தாச்சு மதுரை கோயில் எங்கே இருக்கு மதுரைக்கு வந்தது இல்லையே சம்பந்த சுவாமி ஒரு பழமொழி செல்லுவான் தெரியுமா மதுரையை சுத்தின கழுதையும் போகாது அப்படி ஊறது மீனாட்சியினுடைய திருத்தலம் இப்போ அம்பாளுடைய அருள் ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நாளைக்கு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஒன்னே ஒன்னு சொல்லி இருக்கிறேன் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க இப்ப போன கும்பாபிஷேகம் கருமுத்து கண்ணன் கும்பாபிஷேகம் அர்ச்சகர்கள் யோசனை மீனாட்சி போய் சீட்டு போட்டு பார்ப்போம் எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க மீனாட்சிக்கு முன்னால சீட்டு போட்டாச்சு ரெண்டு தேதியும் போட்டாச்சு கும்பிடுறாங்க எல்லாரும் ஒரு குழந்தை அந்த பக்கம் தற்செயலா வருது இங்க வாமா இந்த சீட்டையெடு ஒரு பெண் குழந்தை சீட்டையெடு எடுத்தது இந்த அரங்காவலர்கள் சொன்ன தேதி வந்துருச்சு ஒத்துட்டாங்க எல்லாரும் இந்த குழந்தைய பார்த்து கேக்குறாங்க உன் பேர் என்னம்மா ஒரு பார்வை பார்த்தது மீனாட்சி அப்படின்ட்டு ஓடி போயிருச்சு வேற பேர் இருக்க யோசிச்சு பாருங்க சத்தியம் கோபுரத்துக்கு தங்க கலசம் வச்சாங்க சுக்கலிங்க பெருமானுக்கு தங்க ஸ்தூபி இருக்கு மீனாட்சிக்கு தங்க ஸ்தூபி மேல மட்டும் இருக்குறதுக்கு ஆசைப்பட்டாங்க சரின்னு போய் சொன்னாங்க தங்க வேலைக்காரங்க வந்தாங்க மீனாட்சிக்கும் அந்த போட்டு கவர் பண்ணி ஆயிடுச்சு எட்டு நாள்ல கும்பாபிஷேகம் கண்ணன் வந்து பாக்குறாரு ஒரு வேஸ்டி கட்டிக்கிட்டு அதுக்கு தகுதி இல்ல சட்டையை போட்டா எப்படி இருக்கும் என்ன செய்யறது அதையும் புதுசா மாத்தணும் இன்னும் எட்டு நாள்ல கும்பாபிஷேகம் தேதி வச்சு அவர் ஸ்டபதி சொல்றாரு அதெல்லாம் எட்டு நாள் மாற்ற முடியாதுங்க பதினஞ்சு நாளாவது ஆத முகிறார் கும்பாபிஷேகத்தை ஒத்தி போட முடியுமா இதுக்காக என்ன பண்றதுன்னு புரியல சுத்தநாதான் போயிட்டாங்க சாயந்தரம் ஒரு ஆளு கும்பகோணத்திலேருந்து வர்றாரு இந்த வேலை நான் நல்லா பார்ப்பேன் பார்க்கலாமா பொறுப்படைச்சாங்க நாலு நாளையில அழகா அதை எடுத்தார் பழச அத பூரா நல்லா அழகா பாலிஷ் போட்டார் மேல வச்சார் முடிஞ்சது படிச்சு கூறிய வாங்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள மீனாட்சி பிரத்யட்சமா இருக்கிறான் நாங்க கைலாச யாத்திரை போற பொழுது காலில் போய் விழுந்தோம் அம்மா தாயே கைலாச யாத்திரை ஒழுங்க போயிட்டு வரணும் கூட நாங்க நாலு பேர் அங்கிருந்து மதுரைக்காரங்க எல்லாரும் பயமுறுத்துறாங்க சுவாமி கமலாத்மானந்த மகராஜ ராமகிருஷ்ண மனத்தின் தலைவர் அவர் அப்பதான் கைலாஷ் யாத்திரை போயிட்டு வந்தவர் அவர் சொல்ற ஐயா பத்திரமா போங்க மானசரோவரில் குளிச்சிராதீங்க குளிச்சா வெரைச்சு போயிடும் காலகாலத்துக்கு அப்படியே இருக்கலாம் பணி வெரைச்சு போயிடும் பரிக்கரமாலாம் பாருங்க முடிஞ்சா போங்க இப்பதான் பரிக்கிரமா போனவங்க நூத்தி இருபது பேர் மழை பெஞ்சு நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க மீனாட்சி காலில் போய் காலையில் அஞ்சரை மணிக்கு போய் நிற்கிறோம் நாலு பேர் அந்த கொடிமரம் வெளியில அந்த இடத்துல பிரார்த்தனை ஒரு சித்தர் சமாதி கீழே இருக்கு பதினாறு சித்தர்கள் சமாதி உள்ள திருத்தலம் மதுரை சுக்கலிங்க பெருமான் சன்னிதி மதுரேசித்தர் சமாதி இந்த இடம் ஒரு சமாதி மீனாட்சிக்கு நேர கொடிமரம் மண்டபம் அந்த கொடிமரத்துக்கிட்ட நாங்க நின்று கும்பிடுறோம் தாயே ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வர்றோம் அங்க பஞ்சமுக தீபாராதனை ஆகுது யாரோ விஐபி வந்திருக்கார் தீபாராத ஆகுதுங்கிறான் அதெல்லாம் கிடையாது அது எங்களுக்கான தீபாராத எங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு போய் அழகா கும்பிட்டு பார்த்து நடந்தே படிக்கிற மாதிரி போயிட்டே பிரத்யம் கோவில் சம்பந்த சாமி கேட்கிறார் அந்த கொடி மறைக்குது பாருங்க ரிஷப கொடி அந்த காலத்துல கோயில்ல மேல ரிஷப கொடி பறந்திருக்கு விடை கொடி அவர்கொரு கயற்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருடே விடைக்கொடி உள்ள சிவபெருமானுக்கு மீன் கொடியை கொடுத்தாலாம் மீனாட்சி அவருக்கு கொடி விடை கொடி ரிஷப கொடி மீனாட்சிக்கு உரிய கொடி மீன் கொடி எப்ப இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டாரோ இந்த கொடி அவருக்கு கொடுத்தாச்சா பாண்டியராஜா ஆயிட்டார் பாண்டியராஜா அவருக்கு மீன் கொடிதானே விடை கொடி அவருக்கு ஒரு கயற்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடியருடே அப்படி பார்த்தது வந்தாச்சு பார்க்கிறார் கொடி வரைக்குதே அந்த இடம் தான் அப்படியா இதுதான் திருவாலாவா அன்பராய் முன்பணிந்த சீரடியார் அடி வணங்கி முன்பு நின்றெடுத்த கைகளால் காட்டி மந்திரி எந்த கையினால திருஞான சம்பந்தர் தொட்டு தூக்கினார்ல அந்த கையினால காட்டினாரான் கடவுளை காட்டுறதுக்கு ஒரு தகுதி வேணும் திருஞான சம்பந்தர் இவன் என்றேன்னு காட்டினார்ல மூணு வயசுல பெம்மான் அந்த கையினால மே சோலைகள் சூழ்ந்து மின் பொலி விசும்பை அளக்கும் நீள் கொடி சூழ் நெடுங்கோபுரம் தோன்றும் என் பணி அணிவார் இனிதமரும் தருளும் திருவாலவாய் இது என்றார் ஊருக்கு பேரு மதுரை கோயிலுக்கு பேரு ஆளவாய் திருவாலவாய் இது அப்படியா கோபுரத்தை பார்த்தாரா கோபுர தரிசனம் பாவ விமோச்சனும் பாவை வரிவலை கை மடமாணி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி இவ்வளதும் அந்த ஊர் ராணிக்கு மீனட்சிக்கு இல்லை மகாராணியா ஒரு அர்த்தம் என்னமாவது கொடுப்பா பாடியிருப்போம் சம்பந்த சுவாமி பாடுறாரு மங்கையற்கை வரிமலை கைமடமா பங்கையற் பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கலகன் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி இப்ப தான் மீனாட்சி தலைய தூக்கிறார் அங்கையற்கி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயதும் இதுவே முதல் பாட்டில் மங்கையற்கரசி பெறுமே அது எப்படி மங்கையற்கரசி வளவர் கோல் பாதை சோழ நாட்டு பொண்ணும் அப்புறம்தான் பாண்டிமாதேவி பின்னாலதான் நம்பர் ஒன் அவர் சோழ நாட்டு பொண்ணுறார் சோழ நாட்டை மங்கையர் கரசி வளவர் கையில வளையல் போட்டிருந்தா சுமங்கிலின் அர்த்தம் பகவான் ராமகிருஷ்ணனுக்கு மாசம் ஏழு ரூபாய் சம்பளம் முன்னூறு ரூபாய் சேர்த்தாராம் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கூப்பிட்டாராம் நான் பணம் இருக்குண்டாட்டி சாரதாமணி தேவியா இருக்கு ஒரு வளையல் வாங்கிட்டு வா தங்கத்தலை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னால என்ன சாமி சமாதி எண்பத்தி ஆறு அதுக்கு முன்னால ஒரு தங்க வளையல் சாரதாமணி தேவிக்கு வாங்கிட்டு வா அந்தாலும் எடுத்துக்கிட்டு போய் தங்க வளையல் வாங்கினார் சாரதாமணி தேவியார்டில போட்டுக்கோட்டாங்களாம் வளையல் போட்டிருந்தா ராத காட்சி கொடுத்தா கையில வளையல் போட்டிருந்தா சீதைக்கு ராதைக்கு சமானம் சாரதை அதனால அவளுக்கு ஒரு வளையல் பண்ணி கொடுத்தேன் ராமாவதாரத்தில சீதை கிருஷ்ணாவதாரத்தில் ராதை ராமகிருஷ்ண அவதாரத்தில் சாரதை ராமாவதாரம் பிளஸ் கிருஷ்ணாவதாரம் ராமகிருஷ்ண அவதாரம் அந்த யுகத்துக்கு ராமாவதாரம் போதும் எந்த யுகத்துக்கு பிரேதா யுகத்துக்கு துவாவர யுகத்துக்கு கிருஷ்ணாவதாரம் போதும் என்ன அப்ப எவன்யம் எவன் அயோத்தியன்னு தெரிஞ்சது கலியுகத்துக்கு ரெண்டு அவதாரமும் சேர்ந்து வர வேண்டி என்ன இப்ப எவன்யம் அப்புறம் தான் இந்த ஆள்லையா விழுந்த வருது வருதா இல்லையா சேர்ந்து ஸ்பெஷல் அவதாரம் ராமகிருஷ்ணன் அவதாரம் சாரதை சாரத கையில வளையல் தங்க வளையல் பகவான் ராமகிருஷ்ணன் சமாதியானார் சமாதியான உடனே கைம்பண்ணாயிட்டே அம்மா இந்த வளையலை கலெக்ட் அனுங்களா அங்கிருந்து அசரவாக்கு சொல்லுது கவலைப்படாதே போகல பக்கத்துலதான் போட்டிருந்த சாரதாமணி தேவியார் வாழ்க்கையை படிச்ச கண்ணீர் கொட்டிடும் பகவான் ராமகிருஷ்ணரும் சுவாமிஜி விவேகானந்தரும் சாதிக்க முடியாதவற்றையெல்லாம் சாதித்த பெண்மணி சாரதாமணி தேவியார் வளையலுக்கு செல்லவண்டே வளையல் போட்ட என்ன அர்த்தம் மங்கலம் அப்பா, நெனப்பு வந்து சேவருக்கு இப்பதான் பாண்டிமாதேவியான் பணி செய்து நாள்தோறும் வடவர் பொங்கு அலல் உருவன் பெருமான் அக்னிமயமா இருக்கான் ஏன் இப்ப ஒரு ஒரு தீயில போட்டு ஒரு பரீட்சை நடக்க போகுது பொங்கலல் ஒருவன் பூத நாயகன் மனிதர்களுக்கெல்லாம் தலைவன் நாலு வேதமும் சொன்ன பெருமான் பொருள்களும் மருளி அங்கையல் கண்ணி தன்னோடும் மீனாட்சியோடும் அவர்ந்த பகுதி இதுதான் அடுத்த பாட்டு குளச்சிறையா இருக்கு பெற்றவை வெற்றவே அடியார் அடிமி செய்ன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குளச்சிறை ஒற்றை வெடையான்லகனில் இயற்கையை ஒளித்திட்டு அற்றவர்க்கு அற்ற சிவன் உரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே அதன்கு அற்ற சிவன் பாசம் நீங்கினார்களுக்கு முழுதும் வெளிப்படக்கூடிய சிவபெருமான் உரைகின்ற ஆளவாய் முத பாட்டுல மங்கையர்கரிசி இரண்டாவது பாட்டுல குலச்சடையார் மூணாவது பாட்டுல மங்கையர்கது பாட்டுல குலச்செடையார் பாட்டு இப்ப யாருக்கு பாடுறது அம்மாவுக்கு பாடுறதா மந்திரியாருக்கு பாடுறதா ஒரு பாட்டு தான் அவர் பதினோரு பாட்டு தான் பாடுவாரு இதுக்காக பன்னெண்டு ஆக்க முடியாது பதினோராவது பாட்டு யாருக்கு பாடுறது சம்பந்தர் பாடுறாரு பாரு பன்னதம்புணரும் பாண்டி மாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் ரெண்டு வரைக்கும் சேர்த்து பாடிட்டு பன்னெண்டாம் பதினொன்றாம் பத்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து பாண்டி மாதேவிள் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏற்ற வீட்டிருப்பவர் இனிதே இந்த பாட்டை சொல்லி சொக்கலிங்க பெருமானை கும்பிடக்கூடியவர்கள் இமையவர்கள் வாழ்த்த வீட்டில் முத முதல்ல சம்பந்த சுவாமி மதுரதுக்கு முன்னால வெளியில தூரத்தில் பாடிய முதல் பதிகளுக்கு பக்கத்தில் வந்தாச்சு பார்க்கணும் பெருமாள் முளைச்சமூர்த்தி பத்து லட்சம் வருஷத்துக்கு மேலே பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா கணக்கு போட்டு சொல்றார் பத்து லட்சம் வருஷத்துக்கு மேல அந்த மூர்த்திய வச்சு கும்பாபிஷேகத்துக்காக என்ன பண்றாங்க பெருமான் முளைச்ச மூர்த்தி இருக்காரு மீனாட்சி எடுத்து தனியா வைக்கலாம் பெருமான் எடுத்து வைக்க முடியாது அப்படியே இருப்பார் ஓடி போய் பார்க்கிறார் மாலிகாபூர் படையனு அல்லாஹுதீன் கீழ்ச்சியின் தளபதி மாலிகாபூர் மாலிகாபூருடைய சேனைத் தலைவன் உள்ளவரான் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற அந்த சொக்கலிங்க பெருமான் சிவலிங்கத்தை உடைக்கிறது அவனுக்கு நோக்கம் படை வந்திருச்சு இருந்த அர்ச்சகர்கள் பார்த்தார்கள் சிவாச்சாரியர் பெருமக்கள் அற்புதமான சிவலிங்கம் உடைச்சிடக்கூடாது சொக்கலிங்க பெருமானுக்கு அலங்காரம் பண்ணாங்க நிறைய பூக்களை போட்டார்கள் ரெண்டு விளக்க ஏற்றி வச்சாங்க சொக்கலிங்கத்துக்கு முன்னாலும் சுவர் எழுப்பினாங்க சுகத்தை எழுப்பி சுகத்துக்கு முன்னால டூப்ளிகேட் சுவலிங்கத்தை கொண்டாந்து வெளியில ஒரு டூப்ளிகேட் சாமி அதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் வெளியில வச்சாச்சு வந்த மாலிகாவது நினைச்சு அப்படியே அதை உடச்சிட்டான் இன்னைக்கு உடஞ்ச பகுதி மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பார்க்கலாம் நம்மளை காப்பாத்துற சாமியை நம்ம காப்பாத்த வேண்டி இருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு வேற என்ன அவ்வளவுதானே இருபது வருஷம் ஆச்சு மாளிக்காக படையெடுப்பெல்லாம் புரிஞ்சு குமார கம்பண்ண உடையா பொறுப்பெடுத்து நாயக்க மன்னர்கள் ஆட்சிக்கு உட்பட்டு எல்லாம் நிம்மதி இந்துக்கள் தலையை தூக்கலாம் அப்படிங்கிற பொழுது கோயிலுக்கு எல்லாரும் வந்தான் சுகத்தை உடைச்சான் ஏற்றி வச்ச தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்கு போட்ட மாலை வாடாம இருக்கு பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்க பெருமான் கண்ணீர் வந்துடும் நினைச்சான் எளிதா அது கூட ரெக்கார்டு இருக்குதுங்க சீதால புஸ்தகம் ஒண்ணு இருக்கு அதுல எல்லாம் ரெக்கார்டோட இருக்கு அப்படிப்பட்ட மூர்த்தி சொக்கலிங்க பெருமான் முளைத்தானே மூவருக்கும் முன்னே தோன்றி அப்பர் சுவாமி பாடினார் அந்த கோயில் உள்ள போற பெருமானை பாக்குற விழுந்தார் எந்திரிச்சார் திரும்ப கும்பிட்டுறார் திரும்ப எந்திரிச்சார் அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் மாத்தி மாத்தி மாத்தி வைத்தியம் பிடிச்ச மாதிரி விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து சம்பந்த சாமி கும்பிடுறார் நீலமா விடற்றே ஆளவாய கும்புட்ட உலகத்தை ஆடலாம் அண்ணல் ஆளவாய் நன்னிநாந்தனை எண்ணியே தொழம் இன்பமே சுருக்கம் வருது அடிகள் ஆளவாய் படிகோள் சம்பந்தல் முடிவில் இன் தமிழ் செடிகள் நீக்குமே ரொம்ப சின்ன பிள்ள சுரு பாட்டு வேக வேகமா பாட்டு அற்புதமான வாக்கு விழுந்து விழுந்து கும்பிட்டார் வெளியில வர்ற இந்த மங்கையர்கரசியாருக்கு இவர் கோயிலுக்கு வர்றாரு தெரிஞ்சு போச்சு புறப்பட்டு வந்துட்டாங்க சம்பந்த உள்ள போற கோயிலுக்குள்ள மங்கையரசியார் வந்து வரவேற்கனு வரவேற்கல ஒதுங்கிட்டாங்க கோயிலுக்குள்ள போற பொழுது குறுக்களை போயி நான் தான் மங்கைய கரசி அப்படின்னு சொல்லக்கூடாது கடவுள்கிட்ட ஓடுற பொழுது யாரும் குறுக்களை போய் நான் தான் டிரஸ்ட் சொல்லக்கூடாது ஞானசம்பந்த சுவாமிக்குள்ள ஓடுறார் அந்த அம்மா ஒதுங்கி எங்கயோ நிக்கிறாங்க இப்ப உள்ள போய் கும்பிட்டு வர்றாரா வந்து காலில் விழுந்துட்டாங்க சேர்க்குலார் சொல்ற ஏன் தெரியுமா அப்பவே கும்பிட்டு இருந்தா ஞான சம்பந்தர் அருள் கிடைக்கும் இப்ப கும்பிட்டதுனால உள்ள போய் சிவபெருமான் அருளையும் வாங்கிக்கிட்டு வர்றாருல ரெண்டும் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் குரு அருளும் கிடைக்கும் சென்னையில குருசாமி முதலியார்னு ஒரு டாக்டர் பெரிய டாக்டர் அவருடைய சிலையெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ அந்த பெரிய ஆஸ்பத்திரி ராஜீவ் காந்தி ஆஸ்பத்திரி இப்ப பேரு அவர் என்ன செய்வாரா காலையில் பேஷண்டதில்லை எல்லா பேஷண்டும் வீட்டு வாசப்பள்ள குருசாமி முதலியார் கும்பிட்டு பூஜையை முடிச்சு வெளியே வருவாராம் அப்படியே நீ நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு நீ வர வேண்டாம் வீட்டுக்கு போய் சாப்பிடுறத சாப்பிடு ஒரு மாசம் ஓடும் அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுவாரான் என்ன இப்ப அருளோட வர்றாரு அதனால அவரை பார்த்து அவ்ளோ உட்கார்ந்து இருக்குமா ஆசா ஞான சம்பந்தத்தினுடைய அப்பா இப்படி உட்கார்ந்து இருந்தவங்க ஒருத்தர் அது மாதிரி திருஞான சம்பந்த பிள்ளையார் உள்ள போய் கும்பிட்டு வர்ற பொழுது காலில் விழுந்தா திருவருளும் கிடைக்கும் குருவருளும் கிடைக்கும் மங்கையர் கரிசி மகாராணி காலில் போய் விழுந்தான் அப்படியே கையினால் எடுத்தார் யானும் என் பதியும் செய்த தவம் என் நான் மட்டும் சொல்லத ஒருத்தன் உட்கார்ந்து கடமை என்ன தற்காத்து தற்கொண்டி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் கொண்டாந்துட்டான் நானும் என் பதியும் செய்த தவம் கொள் அவரு பரசமயத்தில சமன் சமயத்துக்குள்ள இருந்து வழிபாடு பண்ற உங்கள நான்கும்புடன் உண்ணாரான் ஞான சம்பந்த சுவாமி தொண்டு வாழும் நீர்மயிர் என்றார் இந்த கோயில்ல நாலு பேர் பரிசாரகன் அதன் சைவமா சமணமானு தெரியாது அவன இவரை பார்த்த உடனே விழுந்துட்டான் இந்த இருட்டு சமன் இருட்டு போக நீங்கள் வந்தீர்கள் எல்லையில் தவஞ்செய்தோம் குளச்சரையாரியாரும் திருஞான சம்பந்தரையும் அவரோடு வாழ்ந்த பெருமக்களையும் தெற்காவணி மூல வீதிக்கு அழைத்து வந்தார்கள் தெற்காவணி மூல வீதி திருஞான சம்பந்தர் மடம் கொண்டாந்து உட்கார வச்சாங்க ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் உட்காடுறாங்க குளச்சரியார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க சமணர்கள் அங்க ராஜாக்க போயிட்டா எல்லாரும் வேகமா போனா பாயினால் உடல் மூடுவார் மகாராஜாவை கண்டு முட்டு கண்டு முட்டு கண்டதுனால வந்த தீட்டான் எத விபூதியே விபூதி பூசினவனை கண்டா சாப்பிடக் கூடாது நாங்கள் கண்டு அப்படியா நீ சொன்ன கேட்டு விட்டேன்டாதுனால தீட்டு நீயும் சாப்பிடாத நானும் சாப்பிடப்படாது இப்ப என்ன செய்யலாம் யாரோ சீர்காழியான அங்கிருந்து வந்திருக்கிறான் எங்களை எல்லாம் வாத வெல்ல போறானா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு இந்த சமணர்கள் சொல்கிறார்கள் எப்படி சமணர்களுடைய ஒற்றர்கள் கெட்டுக்கார ஒற்றர்கள் இந்தியா பூரா இருந்திருக்காங்க சம்பந்த சுவாமியும் அப்பர் சுவாமியும் இருந்த அந்த வேதாரண்யத்துக்கு அந்த ஒத்தர்கள் போயிருக்காங்க தூதுவர்கள் இங்கே போனாங்கல்ல அவங்களுக்கு ஸ்பைஸ் போயிருக்கான் போய் பார்த்திருக்கான் இவர் ஒரு வேயூரு தோழி பங்கன் அதுல ஒரு பாட்டு புத்தரோட மனைவாதில் அழிவிக்கு மன்னல் திருநீரி செம்மை அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அழிவிக்கும் செம்மை திடமே இவர் நம்மக்கு வரப்போறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட அறிவாளி பார்த்தீங்களா வேற யாருக்கும் தெரியாது இந்த ஒரு பாட்டு அதுக்கு ஆதாரம் புத்தரோ ரமனை வாதில் அழிவிக்கும் அண்ணன் திருநீர் சொண்மை தடவை அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நம்மள்கிட்ட வெல்ல வந்திருக்கிறானா சரி நம்ம என்ன செய்யறது அவ இருக்கிற மனத்துக்கு தீய வச்சு யாரு தெருவில் போற பொழுது குருவி காக்கா ஈ எலும்பு அதுக்கெல்லாம் துன்பம் வரக்கூடாதுன்னு மகிழ்பீடியினால அப்படியே வீசிக்கிட்டே போறாளு மடத்துக்கு தீய வைக்கலாம்னு நினைச்சான் என்ன புரியுது படுக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் புரியுது எங்க நீங்க ஈ எறும்புக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அடியார்கள் வாழ்ற இடத்துக்கு தீ வைக்க நினைப்பானோ அப்ப அங்க உண்மையான சமண இல்ல அது அரசாங்கத்துக்காக வேஷம் போட்ட சமண உண்மையான சமனை ஒரு காலம் செய்ய மாட்டான் சமண பெருமக்கள் பாய கட்டிக்கிட்டு போவாங்க பார்த்திருக்க உண்மையான சம இவன் ராஜ்யத்தை கைப்பற்ற வந்தவன் அதனால என்ன செய்யறான் நெருப்ப வச்சிருவான் சரி போனா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சான் ராஜா சரின்னு சொல்லிட்டான் அதான் அவன் பண்ண தப்பு மந்திரம் சொல்லிட்டான் அவங்க அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க அதுக்குள்ள மங்கே கரிசியா இந்தியா வந்துட்டாங்க ராஜா கவலையோடு உட்கார்ந்து இருக்காரு புருஷன் கவலையோட இருந்தா பொண்டாட்டி என்னன்னு கேட்டு கவலையை தீக்கிறதுக்கு வழி சொல்லணும் என்னன்னு கேட்டாராம் சங்கரன் அருள் பெற்ற ஒரு அடியார் வந்திருக்கிறாராம் நம்ம அடிகள் மாறி வெல்ல கேட்டதுனால நான் கேட்டு முட்டும் இன்னைக்கு சாப்பிட மாட்டோம்னா மகாராஜா ஏதோ அவர் வாது செய்ய போறாரா அப்படியா இவளுக்கு எல்லாம் தெரியும் ஒண்ணு செய்வான் வாது நடக்கட்டும் ஜெயிச்சவர் பக்கம் நம்ம சேர்ந்துட்டு போறோம் அவளேதானே அடிகள் அந்த சம்பந்தர் விஷயம் தெரிஞ்சு இப்படி சொல்றாரு சமண்டர்கள் என்ன மாதிரி தப்பு பண்ணிடுவானே சமண்டர்கள் ஒருவேளை தப்பு செய்து தெரிஞ்ச சம்பந்தருக்கு தீங்கு வருமானால் அதுக்கு முன்னால நான் இறந்து போவேன் மகாராணி அவருக்கு தீங்கு வந்தா என்ன ஆகும் நான் செத்து போயிடுவேன் இவங்க அங்க போனாங்க மந்திரத்தை சொல்லி அனுப்பின மந்திரம் ஒன்னும் பதிக்கணும் அங்க ஒரு மந்திரம் இருக்கே ஓம் நம சிவாய உங்க வீட்டுல எப்பவும் ஓம் நம சிவாய மந்திரம் கேட்டால் துர்தேவதைகள் வீட்டுக்குள்ள வராது சத்தியம் டேப்பிலையாவது போடுங்க நீங்க சொல்ல முடியாட்டி டேப்பிலையாவது போடுங்க நாலு தேவாரம் போடுங்க ஒரு பத்து திருப்புகள் பாட்டு போடுங்க அந்த வீட்டுக்குள்ள தீய எண்ணம் பேய் பிசாசு கிட்ட வராது பறந்து அனுபவம் வீட்டுல கண்ட காலண்ட மாட்டப்படாது மாட்டி வைக்கணும் கண்ட காலன்ற மாட்டா சலூன் ஆகிறது வீடா இருக்காது நல்ல காலண்டரை மாட்டுங்க பாருங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் குழந்தை குட்டிகள் வம்சம் நல்லா இருக்கும் என்ன பண்ணா ஒண்ணு நடக்கல அஞ்செழுந்திரம் போகிறதுக்கு சந்தேகம் வந்துதான் பெருமை என்ன கிருஷ்ணகிட்ட சொன்னாராம் இந்த காட்டுக்கு போ ஒரு பசுமாடு இருக்கு அது கிட்ட போய் கேளு நாரதர் பசுமா கம்பீரமான பசு முப்பத்து முப்போடி தேவர்களும் பசுவின் உடம்பில் இருக்கிறார்கள் பசுவே ஓம் நம சிவாய என்ற அஞ்சலத்தின் பெருமை என்ன பசுமாடு இவரை மூணு முறை சுத்தி வந்து காலில் விழுந்து கும்பிட்டு உயிர விட்டு ஐயோ அஞ்சலித்து சொன்னா செத்து போவார் போல இருக்கு ஓடி அஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு மாசம் ஆச்சு திரும்ப மனசுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை கிருஷ்ணா என்ன அப்ப சொன்ன அப்படியாயிப்போச்சு இப்போ இத்தனை மாசம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சொல்லி நானும் நினைச்சு நினைச்சு பார்த்தேன் இப்போ இப்போ ஒரு வழி சொல்லு அஞ்சலு பெருமை நாரதரை அதே காட்டுக்கு போலி இருக்குது உனக்கு பிடிக்கலயா போய் சொல்லு நாரதர் அங்க போறார் பதினாறு அடி வேங்க பயங்கரமா நிற்குது கிட்ட போனார் ஓம் நம சிவாய்கின் பெருமை என்ன துல ஒரு சாராயத்தை கொண்டாந்தார ஒரு டெஸ்ட் ட்யூப்ல சாராயத்தை ஊத்தனாராம் அஞ்சு பூச்சிய பிடிச்சு போட்டாராம் பூச்சி செத்து போச்சு மாணவர்களே இதனால் உங்களுக்கு என்ன தெரிகிறது சாராயம் பிடிச்சா நம்மளும் செத்து போவோம் அப்படின்னு தெரியுது அப்படின்னு பையன் சொல்ல போறான்னு வாத்தியார் நினைச்சாரு வாத்தியார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அது மாதிரி அஞ்சு எடுத்து செத்து போவான் ஒரு பதினஞ்சு மாசம் ஆச்சு கிருஷ்ணா இப்படி இருக்கேன் என்ன பண்ணட்டும் காசி ராஜாட்ட போ யா என்ன என்ன மாற்றி விடுறதும் தீர்மானம் பண்ணிட்டியா காசி ராஜாட்ட போ அவருக்கு பத்து வருஷமா பிள்ளை இல்ல நீ திருநீர் குடு ஆண் பிறக்கும் அது கிட்ட கேளு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியும் அங்கே அவருக்கு பத்து வருஷமா பிள்ளை இல்லையா இப்பத்தான் பிள்ளை பிறந்திருக்கான் அதுகிட்ட போய் நான் கேட்கவும் அது என்ன மூணு முறை சுத்தி வந்து உசிரப்பட்டா அந்த ராஜா என்ன சிறச்சேரம் கிருஷ்ணா உன் விளையாட்டை என்கிட்ட காட்டுலியே கிருஷ்ணன் சொன்னானா புத்தி உள்ள புலச்சுக்கு முன்னானா புரிஞ்சுக்கிட்டார் நாரதன் காசிராஜாட்ட வந்தார் விபூதி கொடுத்தார் பத்தாவது மாசம் அழகான ஆண் குழந்தை தங்க தாம்பாளம் வச்சு கொண்டாந்துட்டாங்க குழந்தைய அப்படி பார்க்கிறார் குழந்தையே அஞ்சலுத்தின் பெருமை என்ன இதுவரைக்கும் அஞ்சலித்த சொல்லி கேட்டார் ஓம் நம சிவாய் என்ற அஞ்சலித்தின் பெருமை என்ன இப்ப மந்திரத்தை சொல்லாம அஞ்சலித்தின் பெருமை என்ன குழந்தை அப்படி பார்த்தது நாரதா என்ன தெரியல தெரியலையே நான் தான் காட்டுல பதினாறு அடி வேங்கையா கடந்தேன் நீ பசுவா மாத்தின பசுவா கடந்தேன் எப்படி ஒன்னாலும் வச்சுங்க இப்போ நான் குழந்தையா இங்க வந்து பிறந்திருக்கேன் பசுவாயிருந்தது வேங்கையா இருந்தது எல்லாம் நான் தான் இப்ப இங்க வந்து பிறந்திருக்கிறேன் ராஜா வீட்டுல இப்பவும் அஞ்சலு சொன்னா நான் கடத்தேருவேன் சொல்லு அதுக்கு நேரம் கிடையாது நான் அப்புறம் சொல்றேன் நாரதாராம் அஞ்சலுத்து சொன்னா என்ன புண்ணியம்ங்கிறதுக்கு இந்த சின்ன கதை அஞ்சலுத்து மந்திரம் அந்த மந்திரம் அஞ்சலுமே அஞ்சலுத்து இருந்ததுனால இவங்க மந்திரம் ஒன்னும் செல்லல நெருப்பு கொண்டு அப்படியே வச்சுட்டான் தீக்கிட்டு மூல வீதியிலே திருஞான சம்பந்தம் தீப்பற்றி எரியுது எல்லாரும் போய் விழுந்து சொல்ல தீங்கு இவருக்காக நெருப்பு வச்சிருக்காங்க என்றாலும் இதற்கு காரணம் மன்னன் மன்னன் ஒழுங்கா இருந்தால் ஒழுங்கா இருக்கும் சிங்கப்பூர் நல்லா இருக்கு ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு அதனால் எல்லாரும் நிம்மதியா இருக்கிறீங்க மன்னன் நல்லா இருந்தா தான் நிம்மதியா இருக்கும் இங்கன் சரியில்லை தப்பு யாரு பண்ண தப்பு மன்னன் பண்ண தப்பு இந்த நெருப்பு சாரட்டம் சொல்லி இருந்தா மன்னன் இறந்து போயிருப்பான் இறக்கப்படாதே இறந்தா பாண்டிமாதேவியின் மங்களம் போயிருமே காலில் விழுந்து கும்பிடுற பொழுது முகநிறைய மஞ்சள் பூசி பூ வந்தாலே நான் இப்படி சொன்ன என்ன ஆகும் பாண்டிமாதேவியின் மங்களத்தை பாதுகாக்கணும் குளச்செறையார் மேலே எனக்கு ரொம்ப அன்பு ராஜா செத்து போன கொளச்சாரும் போயிருவன் அவனுக்கு தலையெழுத்திருக்கு அவன் சிவனடியாரா மாறணும் அதனால அழகா சொல்றான் செய்யனே திரு ஆளவாய் மேவிய ஐயனே அஞ்சலெந்தருள் செய்யனை பொய்யராமனர் பொய் சொல்ற பயலுகள் என்ன பொய் சொன்ன ஊர்ல கூட நான் ஜீவகாரண்யம் பண்றேன் சொல்லிட்டு நெருக்கானே பொய்யராம் பையவே சென்று பாண்டியற்காகவே பையன் இது பாண்டி நாட்டு வழக்கு பையன் அர்த்தம் கண்டக்டும் கண்டக்டர் சில்ற தரணும் தரவே இல்லை பையன் கொடுங்க பைய கொடுங்க பைய கொடுங்க கட்டு கோபம் வந்துருச்சு என்னையா பையன் கேட்கிற பையன் நான் எப்படி கொடுக்கிறது அவரு கையில் ஒரு பைய வச்சிருக்கையன் இவன் பையன் கொடுங்க பையங்க அர்த்தம் அதை நினைச்சு விட்டான் பையவில் கேட்கிறான் பணப்பையண்ண பையவே சென்று பாண்டியற்காகவே மெதுவாக போயிற்று வெப்பு நோயாக மாறிற்று அப்படியே போய் பற்றி அப்பளினால் வெப்பம் தென்னவன் மேலுற மேதினிக்கு ஒப்பான சம்பந்தன் உரைத்த பத்தும் செப்ப வல்லார் தீரிலா செல்வரே வெப்பு நோய் வந்து தவிக்கிறான் தடுமாறுறான் உடம்பெல்லாம் எரியுது அந்த ஊரு பக்கம் பூரா எரியுது அரசியல் அமைச்சரும் வருகிறார்கள் மயங்கினார்கள் இதை பார்க்கல அவங்களுக்கு என்ன மயக்கம் சாமி இருந்த இடத்துல தீய வச்சு விட்டாங்களே அப்பத்தான் சேதி வருது அந்த இடத்துக்கு தீங்கு கிடையாது காப்பாற்றப்பட்டார்கள் நெருப்பு ஒன்னும் செய்யல ராஜாவுக்கு வந்துருச்சு அந்த நெருப்பு ஒண்ணா ஓடி போய் பார்க்கறா அதுக்குள்ள ராஜாவை தேடி சமணர்கள் வந்து விட்டார்கள் நெருப்பு தானே நாங்க மறந்து கொண்டாந்து இருக்கோம் மகிர்பீலி எடுத்து விசிறனா மகிர்ப்பீலி எரிஞ்சு வச்சு வாழத்தண்ட கொண்டாந்து போட்டான் வாழத்தண்டு எரிஞ்சு போச்சு என்னடா ஆச்சரியமா இருக்கு அக்னியா இருக்கு கட்டுப்படல மருந்துக்கு கட்டுப்படலுக்கு கோபம் தாங்கல இங்க வராது என்ன அவன் எரிச்சல் அவனுக்கு இல்ல தெரியும் நீர் தெளித்தார்கள் அருகனே அருகனே என்றார்கள் அது என்னாச்சு நீர் நெருப்புல நெய்விட்டா பலாச்சு தடுப்பில் நெய்ய விட்டா என்ன திட்டாதான் பத்தி அறியும் அரசியல் அமைச்சரும் வருகிறார்கள் தவறு அதனால் அவர் வந்தால் தீரும் தீயே அன்றி பிறவியும் தீரும் என்றார் ஞானசம்பந்தர் வந்துட்டா இந்த பிணி மட்டுமில்ல பிறவி பிணியும் தீரும் அப்படியா சரி போய் கூட்டிட்டு மறந்து கொடுக்க மாட்டாங்களா திருநாமம் பட்ட உடனே பாதி வியாதி சரியா சில டாக்டர்கள் டாக்டர் ஆபரேஷன் பண்றதுக்கு கூட்டிகிட்டு எப்படி இருக்கு டாக்டர் எனக்கு இப்பதான் கவலைப்படாதே எனக்கு இப்பதான் என்னதுக்கு ஆகிறது டாக்டர் மேல நம்பிக்கைதான் காப்பாத்தது மருந்து காப்பாத்தலை நம்பின மருந்து நம்பிட்டான் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் கொஞ்சம் வெப்பம் குறையுது செல்லுக அதுக்குள்ள சமணர்கள் ஒரு பக்கம் வந்தான் ஒருவேளை ஞான சம்பந்தர்ன்னு வந்து அவரால் வெப்ப நோய் தீந்து போச்சேன்னா நாங்களும் வந்து நிக்கிறோம் மயிர்ப்பீடியை வச்சு நாங்களும் தடவுறோம் எங்களால தான் நோய் தீர்ந்துதுன்னு நீ சொல்லணும் வெளியில் போயிட்டாங்க பாண்டி மாவியாரும் பரிவுடைய அமைச்சனாரும் தெற்காவணி மூல விதிக்கு ஓடி வந்தார்கள் ஞானசம் பிள்ளையார் அழகா உட்கார்ந்திருக்கார் அப்ப ஒரு வாக்கு பண்டித மணி கதிரேஸ்வர் செட்டியார் ஒருத்தர் திருச்சதகத்துக்கு உரை எழுதுறார் கருமுத்து தியாகராசர் செட்டியார் அதுக்கு பணம் கொடுக்கிறார் இவர் உரை எழுதுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த புலவர்கள் ஆயிரம் இடத்துக்கு போவாங்க ஒழுங்கா நேரத்துக்குள்ள எழுத முடியாது அனுபவிச்சிருக்கேன் இத பண்டிதமணி எழுதல வண்டியில போயிட்டு இருக்காரு தியாகராசர் செட்டியார் கார்ல எதிர்த்தாப்பல வர்றாரு இந்த கார்ல எதிர்த்தாப்பல வர்றவர் பண்டித மணியை இவர் வண்டியில போறவரு பார்க்கல கார்ல யாரோ போவாங்க கார் கண்ணாடிக்குள்ள தெரியாது யாரோ கார்ல போறாங்க கார் வெளிய அவரு பார்த்து அங்க போன கார் நின்றுச்சு வண்டி இப்படி எதிர்த்தாப்புல போயிட்டு இருக்கு செட்டியார் இறங்கினார் காரை விட்டு ஓடி வர்றாரு காரை திருப்பிக்கிட்டு வரல காரை ரிவர்ஸ் கொண்டாடல நடந்து ஓடி வர்றார் இந்த வண்டி காரம் செட்டியார் ஓடி வர்றாரு வண்டியை நிறுத்திவிட்டான் பண்டிதமணி திரும்பி பார்க்கிறார் கோடீஸ்வரன் கருமுத்தர் தியாகராஜ செட்டியார் ஓடி வர்றார் பண்டிதமணிக்கு ஒரு கால் ஊனம் இறங்க கொள்ள முடியாது பண்டிகை உட்கார்ந்து இருந்தார் அவர் வந்தார் கும்புட்டார் கும்பூர் கும்பிட்டார் ஏன் தூரம் ஓடி வருவீங்க ஒண்ணும் இல்ல திருச்சதகம் உரை எப்ப கிடைக்கும் அவருக்கு என்னங்க ஆசை திருவாசகன் திருச்சதகத்துக்கு யாரு உரை எழுதுன்னா என்ன திருச்சதகம் உரை எப்ப கிடைக்கும் ஒரு ஆறு மாத்த கிடைச்சிட்டா அச்சு போட்டு தமிழ்நாடு கூட பரப்பிடலாமே இவர் சொன்னாரா கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன் வண்டி போயிடுச்சு செட்டியா நடந்து போய் கார்ல ஏறுன ஆறு மாதத்தைக்கு அப்புறம் திருச்சதகம் உரை வந்தது அற்புதமான உரை நய உரை பேரு கதிர்மணி விளக்கம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படிப்பட்டவங்க ரெண்டு பேரு இப்போ அந்த பண்டித மணி அவருக்காக சொல்ல பெரியரு கண்ணப்பர் அந்த ஞானத்தின் திருவுருன்னு ஞான சம்பந்தருக்கு பேர் கொடுத்தாரு பாருங்க அதை சேர்க்கிறார் பாரு பார்க்க போறா மந்திரியும் மகாராணியும் பார்க்க போறாங்க சம்பந்தர் உட்கார்ந்து இருக்கார் பார்த்தார்கள் பார்த்தார்கள்த்தின் திருவுருக்கும் திருவுருவை நான் மறையின் தனி துணையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை ஆகாசத்தில் சந்திரன் பதினஞ்சு நாள் இவர் வாழ்ந்தது பதினாறு ஆண்டுகள் அது பூர்ண சந்திரன் இது அதைவிட மேலான சந்திரன் வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை அடுத்த வரி ரொம்ப முக்கியம் தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையார் சீர் தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை சிவபெருமான யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அந்த பாட்டின் வடிவமா இருக்காராம் கானத்தின் எழுபிறப்பை சரிகம ஏழு சுரம் ஏழு காலத்தின் எழுப்பை கண்களிப்பண்டார்கள் என்ன செய்யணும் விழுந்து புறண்டார்கள் அழுதார்கள் சமடைகள் செய்தது தவறாகிவிட்டது திருக்கையால தூக்கினாரா அலாதீங்க இப்ப என்ன செய்யணும் மன்னனுக்கு தீப்பினி வந்து விட்டது நீங்கள் வந்து தீப்பிணியை மாற்றினால் எங்கள் உயிரும் அவன் உயிரும் காப்பாற்றப்படும் மன்னன் எழுந்தாத்தான் நாங்க உயிரோட இருப்போம் இல்லாட்டி நாங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுவோம் ஒன்றும் அஞ்ச வேண்டாம் உணர்விலா அமனர் தம்மை இன்று நீர் உபகை எய்த யாவரும் காண வாதில் வென்று மீனவனை வெந்நீர் அணிவிப்பேன் விதியா அதான் முக்கியம் கடவுள் திருவருளால இதை செய்வோம் இருங்க உள்ள போய் எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் அதுதான் ஞானசம்பந்த சாமி யார்கிட்ட போறார் சொக்கலிங்க பெருமானிட்ட போறார் கோயிலுக்குள்ள பெருமானே எல்லாம் உன் செயல் இப்ப அங்க போறேன் வாது வந்தாலும் நீ தான் காப்பாத்தணும் இப்ப நான் வாதுக்கு போகவா வேண்டாமா யார்கிட்ட கேக்கிறார் சொக்கலிங்க பெருமான் காட்டு மாவது போர்த்து உடன் நாட்டம் மூன்றுடையாய் மூணு கண் உள்ளவன் நீ ரெண்டு எனக்கு தெரிய நாட்டன்றுன் கையரைமே நான் வாது செய்யலாமா அவங்களை ஓட்டலாமா வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் திரு உங்க திருவுள்ளம் எப்படி உங்க திருவுள்ளம் எப்படி சிவபெருமான் பார்க்கிறார் இவருக்கு தோணி இருந்து நடக்கும் ஏதோ ஒண்ணு ஒரு அடையாளம் யாரோ ஒருத்தர் அங்கே போவார் நல்லா நடக்கும் நமக்கு தான் சொல்லியிருக்கான் இது ஆசிரியாக்கு கடவுள் பேச கடவுள் சொல்ல வேண்டாம் வேக வேண்டியை நிந்தனை செய்துள்ளி அவனோடு தேரரை வென்ற மாதோடும் உலகமெல்லாம் முன்புகள் பரவ வேண்டும் எனக்கு வேற வேண்டாம் புறப்பட்டார் உத்தரவு வாங்கிவிட்டார் சிவகையில் வந்து உட்கார்ந்தார் வெண்ணீற்று ஜோதி வருவது போலே வெண்குடி வந்தார் கூறார்கள் பார்த்தார்கள் வன்னியம் புண்ணியம் இப்படி மகிழ்சி பொன்னணி புக்கார் கோயில் காலி பிள்ளை இது கண்ணி நாடு இவர் காளிநாடு சீர்காழியில பிறந்தவர் கண்ணி நாடான பாண்டிய நாட்டுக்குள்ள ஒரு தலைமாட்டில ஒரு பீடம் போடு கொண்டாந்து பொன் பீடம் உண்டாக்கினார்கள் பொன் பீடம் வச்சு சாமி அங்கிருந்து வருகிறார் தலப்பக்கம் பீடம் இவனால எந்திரிக்க முடியல கும்பிடறான் உட்கார சொன்னு ஒரு சம்பிரதாயத்துக்கு பன்னெண்டு பேர் நான் முத நாள் சொன்னேன் இது எல்லாம் பன்னெண்டு பேருக்கும் பொருளும் சொன்னேன் பன்னெண்டு பேரையும் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி பதினோரு பாற்று முழுக்க இந்த பன்னெண்டு பேரு தான் திருச்சக்கர மாற்று பேர் ஊர் பேரை மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி சொல்லுவார் பன்னெண்டு பேரு பாட்டுல வேற வார்த்தையே வராமத்தி டாக்டர் இந்த ஆளு தமிழ் வரகன் முத்தமிழ் வரகன் சமண்டர்கள் வந்து விட்டார்கள் எப்ப நோய் தாங்கள நீங்க காப்பாத்தணும் சமண்டர்கள் சொன்னார்கள் வலது பக்கத்தை நீ எடுத்துக்கோ இடது பக்கத்தை பிரிக்க வலது பக்கத்து நோயை நீங்கள் மாற்றுங்கள் வெப்பத்தை நாங்கள் மாற்றுகிறோம் தெரியுமா ஆண்களுக்கு வலது பக்கம் ஆற்றல் பெண்களுக்கு இடது பக்கம் ஆற்றல் ஆணுக்கு இடது பக்கம் நோய் வந்தா சீக்கிரம் தீர்த்துப்படலாம் ஆற்றல் உள்ள வலது பக்கம் நோய் வந்த சீக்கிரம் கஷ்டம் அதனால தீக்குறது கஷ்டமான வலது பக்கத்தை வலது பக்கத்தை சுவாமி எடுத்தார் இது மந்திரிச்ச விபூதி அப்படியா சரி வச்சு அப்பா மீனாட்சி கோயில்ல மடப்பள்ளி சாம்பலை கொண்ட மடப்பள்ளி சாம்பல் வந்தார் கையில வச்சார் சிவா மந்திரமாவது நீரு மேலது நீரு சுந்தரமாவது நீக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீ செந்து வருாயுமை பங்கன் திருவாலவாயாந்திரு வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீம் தருவது நீரு புண்ணியமாவது நீத்தகு நீது நீரு சீதப்புணல் வயல் சூழும் திருவாலவாயாந்திரு நீரு முனிவர் தமிழ் மருந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா சாமிநாதான் கூப்பிடுவாரான் சிஷ்ய பக்கத்தில் வந்து உட்காருவாராம் சாமிநாதா ரொம்ப அடிக்குது ராமாயணத்தை எடுத்து சுந்தரகாண்டம் படி சாமிநாதயர் ராமாயணம் சுந்தரகாண்டம் படிப்பானாத்துவானுக்கு வலது பக்கம் பூசினார் அவன் தடுமாறனா ஏன் சொர்க்கம் ஒரு பக்கம் நரகம் பாதி பாதி ஆக்கிப்ப இவர் தொட்ட பக்கம் குழு குழு சொமா இருக்கு அந்த சமண்டர்களுக்கு விட்ட பக்கம் நரகமா இருக்கு இந்த பக்கத்து வெப்பமும் காப்பாத்து நீங்க போங்க சமண்டர்கள் ஒதுக்கி விக்கிறாங்க சாமி இந்த பக்கம் வந்தார் விபூதி எடுத்தார் தடவினார் சரியா போச்சு ராஜாவுக்கு நிம்மதி தீராத நோய் தீர்ந்து விட்டது இப்ப மந்திரி பக்கத்துல வந்துட்டார் இவர் நோயை மாற்றிவிட்டார் அதனாலே நான் இவர் பக்கம் சேர்வேன் சமணர்கள் சொன்னார்கள் சமன் ரொம்ப சிறப்பானது ரெண்டு வாதம் பண்ணுவோம் வாதத்தில் யாரு ஜெயிக்கிறார்களோ அப்புறம் தீர்மானம் பண்ணுவோம் சரி என்ன வாதம் பண்ணணும் முதல்ல அனல்வாதம் நெருப்ப கொண்டாந்து வையேன் நாங்க அஸ்தின் ஆஸ்தின்னு எங்க மந்திரத்தை எழுதி போடுறோம் இவர் இவருடைய மந்திரத்தை எழுதி போடட்டும் எது எரியாம இருக்கோ அந்த மதம் உயர்த்தது சரி மந்திரம் சொல்லி கும்பிட்டு எல்லாம் அஸ்தி அஸ்தீனா எடுத்து போட்டாங்க எரிஞ்சு சாம்பல் தான் மிச்சம் சாமி கும்பிடுறார் இப்ப இவரு ஒரு பதிகத்தை எடுக்கணும் நிறைய பதிகம் பாடி வச்சிருக்கார் அப்படி திரும்பினார் சம்பந்த சரணாலயர் இவ்வளவு காலமாட்டு செலக்ட் பண்ணணும் பெருமானே ஒழுங்கையோ ஒரு பக்கம் திறந்து கைத்த வச்சார் திறந்து பார்க்கிறார் திருநாள் பதிகம் வருது போகையால் அம்பாளை பற்றி பாடின பாட்டு எடுத்தார் நெருப்பல போட போறார் தளி வளரொளி புதுப்பதிகத்தை பாடி அந்த பழைய பதிகத்தை நெருப்பில் போட்ட பத்து நிமிஷம் கழிச்சு எடுக்கிறார் பச்சை பசே அதுக்கு பச்சை பதிகம் எடுத்தாச்சு இப்ப இவன் சொன்னா நீ மந்திரம் சொல்லிட்டு அதான் நெருப்பு எரிக்கல இப்ப ஒன்னு செய்வோம் வைகை ஆத்தில வெள்ளம்போது நாங்களும் தண்ணீர் விடுறோம் நீயும் பாட்டை எழுதி விடு எது நிக்கதோ அந்த மதம் சிறப்பு மந்திரி பார்த்தா இப்படியே போய்கிட்டே இருந்தா என்ன பண்றது ஏதாச்சும் ஒரு முடிவு கற்று இப்ப நீ சொல்ற மாதிரி புனல்வாதம் பண்ணுவோம் தோற்றமே என்ன செய்யறது தோற்றவர்களை இந்த மன்னன் கழுவில் ஏற்றுவான் எட்டாயிரம் பேரும் சொன்னான் சம்பந்த சாமி சொல்லல சாட்சி மாத்திரமா நிக்கிறார் கழு தெரியுமா ஒரு இரும்பு கம்பி பழுக்காட்ச இரும்பு கம்பி ஆளை தூக்கி அதை வச்சு அமுக்குவாங்க தூக்கம் வராது அப்பொழுது கொடுந்தண்டே அந்த காலத்துல மலம் போற வழியில குத்தி இங்க வந்துடுமா ஒருத்தனும் தப்பு செய்ய மாட்டேன் கழுமரத்துல ஏற்கறது இப்படியும் சொல்லி விட்டாங்க சரி புறப்படும் எல்லாம் ஊர்ல இருந்து பாண்டியராஜா வெப்பத்தை நீக்கினது இவருதானா இவர்தான் நாயனாரா எல்லாம் பாராட்டுறாங்களா ஒரு பாட்டு சொல்றேன் மீனவன் கொண்ட வெப்பை நீக்கி நம் விமம் தீர்த்த ஞானசம் பந்தர் இந்த நாயனார் காணும் என்பார் பால் நரும் புதலை செய்ய பவளவாய் வாய் பால் ஊற வாய் பாலரா சின்ன குழந்த இதுவாய் இந்த காரியம் சாதிச்சது பிள்ளையார்தான் மானசீர் தென்னன் நாடு வாழ வந்து அணைந்தார் என்பார் நம்ம நாடு வாழ்வதற்காக இவர் இங்கே வந்திருக்கார் ஆமா இந்த சமணம் ஜெயிச்சிருவானோ எண்ணத்தை ஜெயிக்க எதிரோ என்பார் பிள்ளையாருக்கு முன்னாலே இவங்க நிக்க முடியுமா பருப்பொருள் உணர்ந்தார் தங்கள் படுவன பாரியர் என்பார் ஒரு பொண்ணு சொன்னால உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்ன நம்ம மந்திரி கழுமரம் கழுமரம் நடக்க போது அவருக்கு நட்டு வச்சு எல்லாம் எழுதி போறான் வைகையில் வெள்ளம் போகுது எங்க ஊர் மதுரைக்கு ரெண்டு சிறப்பு ஒண்ணு எப்பவும் மண்ணுதான் ஓடு தண்ணி ஓடுறத சரித்திரமே கிடையாது தண்ணி ஓடுனா அடிச்சுக்கிட்டு ஓடிடும் அவ்வளவு வெள்ளம் கடல்ல போய் கலக்காது ராஜசிங்க மங்கலம் சேர்ந்து கடலோட கலக்காது வைகைக்கு கடலுக்கு சண்டை இந்த கடல் அயோக்கிய வைகை ஆத்து தண்ணி கடலோட கலக்காதான் கடல் என்ன அயோக்கிய மகாலட்சுமியை கொடுத்தது கடல் உச்சேஸ்வர குதிரையை கொடுத்தது கடல் ஐராவத யானையை கொடுத்தது கடல் எங்க சிவபெருமானுக்கு நஞ்ச கொடுத்தது கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த அயோக்கியனோட நான் சேரலாமா சேரக்கூடாது அதனால இந்த கடலுக்கு நமக்கும் சண்டை யாரு சொல்றா வைக நதி சொல்லுதான் எனக்கு தெரியும் தண்ணி கிடையாது கடலுக்கு போகலை தண்ணி இருந்த கடல்ல போய் சேர்றதுக்கு வளர்த்தும் இருபுறத்தும் வாழ்ந்து நடத்தும் தமிழ்ப்பாண்டி நாடு எல்லாரும் சொன்னாங்க வையக்கருக்கு போயாச்சு இப்போ நம்ம சாமி ஒரு அற்புதமான வேலை பார்த்தார் ஒரு பெரிய ஏன் மந்தரன் சொல்லம்ைகை கரை மன்னன் சந்தர் குருநாதன்ன்ன எ பகுத ஒரு பாடுவார் பாட்டு இதுக்கு திரு பாசுரம் பேரு வாழ்க அந்தனர் வழிபாடு நிகழ வேண்டுமானால் அந்த வாழ வேண்டும் முதல்ல அந்தனர் வாழ்க அந்தனர் அந்தனர் வாழ்ந்தாத்தான் வழிபாடு வாடும் இரண்டாவது வானவர் தேவர்கள் வாழ்க ஆனம் பசுமாடு வாழ்க வீழ்க தன்புணல் மழை பெய்யட்டும் வேந்தனும் ஓங்குக இவன் கூன் பாண்டியன் முதுகு கூணோட திரும்பினார் வேந்தனும் வேந்தனும் ஓங்குக கூன் பாண்டியன் முதுகு கூணல் சரியா போச்சு வேந்தனும் ஓங்குகன் சத்திய வாக்கு ஆழ்க தீயது தீயவர் இல்ல தீயது தீயது போகணுமா தீயவர் நமக்கு ஆள் மேல சண்டை தீயவன் ஒழுங்கா வந்துட்ட பெருமான் திருத்தி பனி கொண்டு மயில் வாகனமா மாற்றிட்டார் அதான் அவருக்கு பெருமை ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமவே சூழ்க வையக தீர்கவே உலகமெல்லாம் துன்பம் தீரட்டும் அரியகாட்சியராய் தமது அங்கை எரியர் ஏறுகந்தேருவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரிய யார் அறிவார் அவர் பெற்றியே வருமான பற்றி பாடுற பாட்டு பாசஞானங்களால் பசு ஞானங்களால் தெரிய மாட்டாதவர் அடியார்களுக்கு மட்டும் அடையாளம் காட்டுவார் ரொம்ப பெரியவர் அண்டங்களில் ஒருக்குள் அடங்கும் எட்ட முடியாதவர் மூணாவது பாட்டு வெந்த சாம்பல் வின பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்த யார் அவர் எவ்வகையார்களோ சாம்பல பூசுறார் வெந்த சாம்பல பூசுறார் அப்பா இல்ல அம்மா இல்ல வினை தீர்ப்பார் இவரை பத்தி நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டவனை பத்தி அவர் எப்படி இருப்பாரு என்ன பண்ணுவாரு அவருக்கு அப்படி பண்ணாரு எனக்கு பண்ணலையே அப்படின்னு கேட்காதீங்க அவங்க அவங்க வியாதிக்கு தகுந்தாப்புல தாய் மருந்து கொடுப்பா பகவான் அப்படி ஆட்பால வர்க்கரு கிழக்க வேண்டாம் நீ ஆராய்ச்சி பண்ண முடியாது சிறு தொண்டர்கிட்ட புள்ள கதி கேட்டாரு ஆனாய நாயனார்ட்ட ஒண்ணும் கேட்காமலே கூட்டிட்டு போனாரு அதன அவருக்கு ஒரு நீதி இவருக்கு ஒரு நீதி கேட்காதே அவனை வந்துட்டு தகுந்தாப்பட பசிக்கிற குழந்தைக்கு அம்மா ஒரு குழந்தைக்கு லட்டு கொடுக்கறான் ஒரு குழந்தைக்கு மிக்சர் கொடுக்கறா ஒரு குழந்தை பட்டினி போடுறான் இவன் அம்மாவா ஆமா காய்ச்சல் குழந்தை பட்டினி போடுறான் லட்டு வேண்டாங்கிற குழந்தைக்கு மிக்சர் கொடுக்கறா லட்டு சாப்பிடக்கூடிய பக்வங்க உள்ள குழந்தைக்கு லட்டு கொடுக்கறா அது மாதிரி தாட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பால் அனவும் வினையும் குருகாமை என்னை தாட்பால் வணங்கி தலை இவை கேட்க தக்கார் கடவுளைப் போய் சோதிக்காதே உன்னால முடியாது ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர் பெற்று உடன் எங்கள் ஜோதி மா துக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார் மின்களே தீரும் மனத்தால் பற்றுங்கள் இயல்பாகவே பாச நீங்கின சாதுக்கள் அவனை பற்றி கொண்டவர்கள் பெருங்கருணையினாலே ஆடுகிறான் பெருங்கர்மையினாலே எவனை உதைக்கிறான் பெருங்கர்மையினாலே வேதம் பாடுகிறான் இதெல்லாம் புகழுக்காக அல்ல உங்களை காப்பாற்ற ஆடும் எனவும் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழ் கேடும் பிறப்பும் அறுக்கும் என கேட்டீராயில் நாடும் திறத்தார்கு அருள் அல்லது பூஜையை தடுத்தவனை சண்டீசர் கொன்றார் அது புண்ணியமாயிற்று கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டாற்ற காலை அற வெட்டிட முக்கன் மூர்த்தி அடிசேர்ந்தேட்டு அன்றே வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலாப் பொழிந்த சூதன் ஒளிமாலை என்றே கவிக்கோவை சொல்லே சூத முனிவர் புராணம் சொன்னார் எங்கே சூத முனிவர் பதினெட்டு புராணம் சொன்ன இடம் எது நைமி சாரண்யம் நான் ரெண்டு தர போய் பார்த்திருக்கேன் காசியில இருந்து ரொம்ப தூரம் போகணும் அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு தலைநகர லக்னவ் லக்னவ்ல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போன நைமி சாரண்யம் கோமதி நதி ஓடுகிறது பாடல் பெற்ற பெருமாள் இருக்கிறார் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இருக்கிறார் ஒரு குளம் கொளத்தை சுத்தி கோயில் அங்கேதான் நைவிசாரணைத்தது சூதமுனிவர் சொன்னார் அது பூரா எங்கள் சிவபெருமான் புகழ் வாராளி வட்டம் வகையால் நடிந்தாட்டாடி பேராானது இடர் கண்டல் பேணி நீராளி விட்டேரு நெஞ்சிடம் புகுண்டவர்க்கு போராடி புகழுற்றேன் திருமாலுக்கு ஆற்றலை கொடுத்தவர் சிவபெருமான் அவனும் மறைவல்லும் பாலாய தேவர் பகரில் அமுதூட்டல் பேணி காலாய முன்னீர் கடைந்தார்க்கு அரிதாய் எழுந்த ஆளாலம் உண்டு அங்கு அமரர்க்கு அருள் செய்ததாமே எம்பெருமான் எல்லாராலும் சாப்பிட முடியாத சங்கம் வைத்த பாண்டிய மன்னனுக்கு முன்னால் தெரியாதவர்களை தெளிவிப்பதற்காக இவளதும் பாடினேன் பாட்டு மதுரை தொகையாக்கினான் கரைக்கு பெருட்ட நான் பதினோரு பாட்டை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இது மந்திரம் திருப்பாசுரம் பன்னெண்டாவது பாட்டு பாருங்க நல்லார்கள் சேர்ப்புபதி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் படவும் ஈசனை ஏற்று பாடல் வல்லார்களும் வல்லார்கள் பன்னெண்டு பாட்டு சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஆசை இது காதல போய் பாடட்ட மந்திரம் திருப்பாசுரம் இதுக்கு இருபத்தி ரெண்டு பாட்டு விளக்கம் கொடுக்கிறார் சேக்கலார் சுவாமி பன்னெண்டு பாட்டுக்குளக்கிறார் மன்னன் அற்புதம் என்றான் அமனர்கள் பதைத்தார்கள் அங்கிருந்து இந்த பாட்டு பன்னெண்டையும் எழுதி ஆத்தலை போட்டான் ஓடி வருது மதுரையை நோக்கி ஆத்தலை போட்டாரா எடுத்து போக ஆரம்பிச்சு அவன் சொன்னது நிச்சயம் நின்னாலே போதும் இது நிக்க மட்டுமல்ல போக ஆரம்பிச்சது எல்லாம் ஆச்சரியம் ஆறு அங்கே இருந்து ஓடி வருது ஏழு எடுத்து போகுது யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்ற மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பு அறியும் நெருப்புல பொழுது நெருப்பு காப்பாற்றி கொடுத்துச்சு நீர்ல போட்ட பொழுது நீர் இடம் கொடுத்துச்சு தமிழ் பெருமைருக்கு தெரியும் நீர் அறியும் அறியும் நீர் மட்டும் அறிய மாட்டீர் நமக்கு மட்டும் தெரியாது நெருப்புக்கு தெரியுது நீருக்கு தெரியுது தமிழ் பெருமை எதிர்த்து போன குளச்சரையார் எதிர்த்து போன ஏழு எங்க போகும் தெரியாதுல்ல குதிரையிலே விரட்டிட்டு போனார கரையோரத்தில் திருவேடகத்துக்கு பக்கத்துல போய் கரையில ஏறிட்டு பன்னிரண்டு பாட்டுகளை விட்டுலாமா இப்ப எழுத பாட்டு புது பாட்டு கிடைக்காதே எடுத்துட்டாராம் அந்த இடத்துக்கு என்ன பேரு ஏடு சேர்ந்ததுனால ஏடகம்னு பேரு தேவகோட்டை செட்டியார்கள் திருப்பணி இந்த கோயில் திருப்பணி பண்ண செட்டியார் கோயிலுக்கு வந்தா கடைசியா நிற்பாரு மலையாண்டி செட்டியாருன்னு அவருக்கு பேரு கடைசி அனுப்ப கோயிலுக்குள்ள முன்னால போய் நிற்பான் திருப்பணி பண்ண புண்ணியவன் கோபுரத்து ஒரு தரம் ஐம்பது ரூபா ரூபாய் அர்ச்சகர் நிக்கிற இடத்துல நிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் சாமியவே தூக்கி கொடுத்துருவாரு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படித்தானே வயசாகனால செட்டியார் அந்த கடைசியை அனுப்ப ஒரு பெரியவர் சொல்றாரு பைசா கொடுத்து முன்னால போய் நிக்கிறான் பாருங்க அவரை நல்லா அந்த செட்டியார் திருப்பணி திருவேடகம் மணி வாங்கி கொண்டே கட்டி இருக்காங்க சந்தோஷமா இருக்கு போய் பாருங்க திருவேடகத்து மணி மலேசியாவிலிருந்து வாங்கிட்டு போய் அந்த காலத்துல கட்டின மணி மலேசியா கரையா இருந்துச்சா பொன்னியும் மொத்தமும் மதிபொதினன் பொன்னியல் திருவடி புதுமலர் மண்ணிய மறையவர் வழிபட அடியவர் இன்னி செய்ய பாடலால் பொண்ணுமாமணிகளும் பொருதுரை தன்னுடைய அற்புதமான பாட்டு திருவேடகத்தை பாட சமணர்கள் சொன்னபடி அத்தனை பேரும் கழு சம்பந்த சுவாமி அந்த பக்கத்துக்கேற்ப எட்டாயிரம் பேரும் கழிவேறினார்கள் சம்பந்தர் ஒரே வார்த்தை தீ வைத்தமைக்கு இது சாது அவ்வளவுதான் ஏறினார்கள் திருநீற்றை எடுத்து மன்னனுக்கு கொடுக்கிறார் இப்பதான் வாங்கி விபூதி பூசறான் மதுரையில் வைகர வாங்கி விபூதி பூசறான் இரண்டு பேரையும் கூட்டிட்டு சம்பந்த சுவாமி கோயிலுக்குள்ள போனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் ஒரு அர்ச்சகர் கல்யாணம் ஆனா சிவன் கோவில் போய் கும்பிடணும் இவங்க எங்க போய் கும்பிடுறது சிவனும் போ மீனாட்சிய போய் கும்பிடுறது சொக்கலிமை பெருமான் சொன்னாராம் சரி ரெண்டு பேரும் சிவன் கோவிலுக்கு போவோம் மேல மாசி நன்மை தருவார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டாங்களாம் அந்த கோயில் பாருங்க மீனாட்சியும் சொக்கநாதன் கும்பிடுற எதிர்த்தி இம்மையில் நன்மை தருவார் கோயில் சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த கோவில் மேலமாசி வீதியில் இருக்கு பெருமான் தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி இவரே கல்யாணம் மாப்பிள்ள இவரே சிவலிங்கம் அப்படியே ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டாரா அது மாதிரி இதுவரைக்கும் ராஜாவும் ராணியும் ஒன்னா வந்ததில்லை இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டாங்க உள்ள போறார் நீந்தி சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்தோதி நீ கட்ட நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பமின்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதென் நான் தெரிய கம்பர் அப்படியே இது எடுத்துட்டது வாலி அம்பு பட்டு கிடக்கிறான் சாக போறான் ராமனை பார்க்கிறான் ராமா மூவர் நீ முதல் வன்னி நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ உறவும் நீ ஏடியவாய் அறிவுதன் தருளினாய் சாக போற பொழுது அறிவைக் கொடுத்தி அப்பா மூவர் நீ முதல் வன் நீற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ வகையும் நீ உறவும் நீ குற்றம் நீ குணங்கள் நீ இவரு அவர் பாவம் நீ தர்மம் நீ அப்படியே எடுத்துக்கிறார் கவி சக்கரவர்த்தி இது ஏழாம் நூற்றாண்டு அது ஒன்பதாம் நூற்றாண்டு வருஷம் வித்தியாசம் மதுரை கோயில் அந்த மதில் இருக்குல்ல மதிலுக்கு பேர் தெரியுமா கபாலி மதில் காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் ஒரு அம்மா அழகா ஒரு பாட்டு பாடினாங்க கபாலிய பத்தி காலையில அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் கபாலியை பத்தி ஒரு பாட்டு அழகான பாட்டு இந்த மதிலுக்கு பேர் தெரியுமா கபாலி மதில் பீடலாளவாயிலாய் ஒளிமையார்கள் பாடலாளவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாளாய் கபாலி நீல்கடி மதில் கூடலாள கொள்கையே ஆதி எந்த மாயினாய் ஆளவாயில் அண்ணலே சோதி ஜோதியாய் கீதம் வந்தவாய்மையால் கிளர் தருக்கினார்களால் போதி வந்த உணர்ந்து பெருமாள் அற்புதமான வாக்கு அத்தனை பேரும் பாண்ட ஊர் அவ்வளவு பேரும் பாண்ட ஊர் பிள்ளையார் காலில் விழுந்தான் மடத்துக்கு போனாங்க அரண்மனைக்கு போனாங்க அடிக்கடி கோயிலுக்கு வாரார் நிறைய பாட்டு எமகம் பாடுறார் ஆழநீழல் உகந்திருக்கையே ஆன பாடல் உகந்திருக்கையே பாடி நேர்மொழியால் ஒரு பங்கனே வாத மோதலர் சேர் புற பங்கனே கோல நீரணி மேதகு கோதிலார் மனமேவிய பூதனே ஆலன் அஞ்சமுதுந்தகள் அத்தனை அண்டர்கள் அத்தனே நிறைய பாட்டு பாடிட்டு மதுரையில இருக்க இவங்க அப்பா கரும்பு ரொம்ப நாள் ஒரு வருஷத்துக்கு மேலங்க அறுபது எழுபது கோயில் சுற்றி வந்து புறப்பட்டு பல திருத்தலங்கள் போய் திருவேலி மூல போயி அங்கிருந்து நம்ம வேதாரண்யம் போய் அங்கே இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்து சைவத்தை நிலை தன்னுடைய பிறவி நோக்கத்தை ஈடேற்றி பிறந்தது இதுக்காகத்தான் அப்பா தேடி வந்துட்டார் பிள்ளைய வந்த அம்மா என் தம்பிகள் நல்லா இருக்காங்களா நம்ம வீட்டு நாய் நல்லா இருக்கா அப்படித்தானுக்கே கேப்போம் இவர் என்ன கேட்கிறார் தெரியுமா சிவபெருமானும் அம்பாலும் நல்லா இருக்கிறாங்களா மண்ணில் நல்ல வண்ணம்யாணத்துக்கு போனா சாப்பிட்டு ஓடியா இந்த பாட்டை சொல்லி பிள்ளைய வாழ்த்திட்டு வாங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ இந்த பாட்டை சொல்லி வாழ்த்தனும் அதுக்கு போறோம் சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கா போறான் மன்னில் நல்ல வண்ணம் வண்ணம்ைகளும்திக்கு து போர் குறைவில்லை கண்ணி நல்லது கழுமல வள நகர் திருக்கழுமனம் சீர்காணி பெண்ணின் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாள் ஆகிற அம்பாளோடும் பெருந்தகையாகிற சிவபெருமான் எப்படி இருந்தாரு எப்படி இருக்காரு அப்பாவுக்கு எப்படி இருக்கான் ஏழு கடவுள் தானே உடம்புக்கு தானே இவர் அப்பா இந்த பிறவிக்கு இவர் அப்பா அடுத்த பிறவிக்கு யார் அப்பாவோ எது அப்பாவோ யாருக்கு என்ன தெரியும் அடுத்த பிறவி நாய் பிறவி வரந்தா என்ன செய்வீங்க சொல்ல முடியாது அப்பா போதையார் பொற்கில் பொல்லாதேன தாதையார் முனிவுர தானே கழுமளவளர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்தது எல்லாம் அம்பாள் பெற சொல்லி சிவபெருமான் பெற சொல்லி எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க கிருவானந்த வாரியார் சுவாமி சென்னையிலே இருக்க ஒரு இருபது வயசு அவங்க அப்பா அவரை வீண கத்துக்கோன்னு அனுப்பிச்சு வச்சாச்சாரியார் வாரியார் சுவாமி அவர்கிட்ட போய் வீண கத்துக்கிட்டார் ஒன்ற ரெண்டு வருஷம் கத்துக்கிட்ட பைசா கொடுக்கல அவருக்கு வீணகத்துக்கிட்ட என்னமாவது ஒரு ஒரு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா குருநாதனுக்கு ஏதாவது கிருவானந்த வாரி நீ படிச்சது போதும் உடனே பரப்பிட்டு ஊருக்கு வாங்க நல்லூர் வேலூருக்கு பக்கம் இவர் இங்க இருந்து பதில் போடுறார் பாத்தியத்தை படிச்சுட்டேன் அவருக்கு என்னமாவது கொடுக்கணும் அப்படியா அந்த ஊருக்கு ஒருத்தர் அவர்ட ஒரு வேட்டையின் துண்டு கொடுத்திருக்கேன் வசதி இல்லாதவன போயிட்டே இதுவோ எமையாளுமாறு அதுவோ உனதி துறையரனே பகவானே அங்க இருந்து ஒருத்தர் வர கிருவானந்த வாரி பேச தெரியுமா யார பார்த்து என்ன கேள்வி அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் நாளைக்கு மகிழாப்பூர்ல ஒரு ஐயர் வீட்டுல கல்யாணம் சரி நீ வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுறியா சந்தோஷம் எதைப்பத்தி பேசணும் நீ எதைப் பத்தி வந்தாலும் பேச தலைப்பு கொடுக்கற மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இப்ப சொன்ன பாட்டுங்க மண்ணில் நல்ல வண்ணம்லை ஒரு ம கேட்டது இந்த பாட்டு விளக்கம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாட்டு வாழலாம் ரொம்ப பேர் அதுக்கே பயந்து நான் என்னத்தை வாழ போறேன் முதல்ல வாழலாம் இரண்டாவது நல்ல வண்ணம் வாழலாம் மூணாவது இங்க வாழலாம் எங்கயோ செத்தப்புலோம் வைகுந்தவில்லை மண்ணில் வாழலாம் நல்ல வண்ணம் வாழலாம் வாழலாம் நம்பிக்கை தானே வாழ்க்கை வாழலாம் நினைக்கிறவன் தான் வாழ முடியும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாட்டு ஒரு மணி நேரம் பேசினாரா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாப்பது ரூபாயை வாங்கிட்ட கடைக்கு போனார் நாதன் செட்டி அன்சன்ஸ் நகை கடை ஒரு பவுன் பதிமூன்று ரூபா ஒரு பவுன் மூணு பவுனுக்கு ஒரு சங்கிலி வாங்கினார் மூணு பவுன் முப்பத்தி ஒன்பது ரூபாய் மிச்சம் இருக்கு பத்து அணுக்கு பழங்கள் வாங்கினார் மூணு பவுன் பச்சார் வேட்டிய துண்ட வச்சு கும்பிட்டம் ஏடா இவளது கம்மியா கொடுக்கறேன்னு கேட்போம் நம்மளா இருந்தான் யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு வாத்தியாரு அப்படி ஒரு பிள்ளை சொன்னாரா ஐயா நான் நல்லா வந்துட்டா உங்களுக்கு நல்லா செய்யறேன் ஐயா இப்ப என்னால முடியலையா நீ கொடுத்தது நல்லா இருப்ப போதும் வேணாம் போதும் பாரியாரி சாமி எழுதுறார் திருப்பணி பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த கடனை எப்ப தீக்க போறனோ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அது சம்பாதிச்சு கொடுத்தது அப்ப நாற்பது ரூபா சாரி அங்க இருந்தார் கொஞ்ச காலத்துக்கு அங்க இருந்தார் புறப்படமே ரொம்ப நேரம் இருக்கப்படாது போல் மதுரை எல்லாம் கும்பிட்டாச்சு ராணிதான் இருக்கணும் இல்ல நான் பக்கத்திலே போறேன் முடிஞ்சா வாங்க மதுரையை விட்டு புறப்பட்ட திருப்பரங்குன்றம் ஆரம்பிச்சிருச்சு வந்த வேலை முடிஞ்சு போச்சு திருப்பரங்குன்றம் சூரசங்காரத்துக்கு அடுத்த நாள் தெய்வயானை கல்யாணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம் இப்ப தேதிய நம்ம சௌரியத்துக்கு சூரசங்காரத்துக்கு அடுத்த நாள் தெய்வயானை கல்யாணம் திருப்பரங்குன்றம் மலையில இருப்பார் பழனியில கடற்கரையில இருப்பார் திருச்செந்தூர்ல திருப்பரங்குன்ற ரெண்டுக்கும் நடுவில் இருப்பார் நீங்க மலையும் உச்சி வேண்டாம் கீழையும் வர வேண்டாம் பரன் நடுவில்ரங்குன்று சிவருமான கும்படுவங்க சைவம் திருமால கும்பிட்றவங்க வைணவம் பிள்ளையார கும்படுறவங்க கானாபத்தியம் முருகன கும்ப கௌமாரம் ஆறு தெய்வம் ஆரையும் திருப்பரங்குன்றத்தில் பார்க்கலாம் ஒரே சந்நிதி நேரம் வராசக்தி நேரம் இருப்பான் துர்கை துர்கைக்குத்தான் நேர் சந்நிதி ஒரு பக்கம் பிள்ளையார் ஒரு பக்கம் முருகன் இந்த பக்கம் போய் பார்த்தா பெருமாள் இந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் நேரம் பார்க்கலாம் கொஞ்சம் பொருந்த முதல்ல இந்த ஓரத்துல பாருங்க பிள்ளையார் இருப்பார் கற்பக பிள்ளையார் கும்பிடுங்க முருகன் முருகன் கௌமரம் அம்பாலை பாருங்க சாத்தம் சிவபெருமான பெருமாளை பாருங்க வைணவம் சூரியனுக்கு எங்க போறது சௌரத்துக்கு திருப்பரங்குன்ற கல்யாண காட்சி மேல பார்த்தா சூரியனும் சந்திரனும் இருப்பாங்க ஆறு சமயத்தையும் பார்க்கலாம் அருசமயசாத்திரப் பொருளோனே அறிவுள் அறிவார் குணக்கடலோனே குருகுனி திரு முத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளே திருப்பரங்குன்றத்துக்கு போன பரங்கிரிநாதர் ஆவுடை நாயகி பின்னாலே ஒரு திருப்புரங்குன்றம் இருக்கு அதுதான் அவரு போனது இப்ப உள்ளதில்லை பின்னாலே தென்பரங்குன்றம் மாளிகாபூர் அவ்வளவு இடிச்சு போட்டு போயிட்டான் நடராஜா பாதி பாதி கிடக்கு வெள்ள மயில் நிறைய கிடக்கு பின்பக்கம் முன்னால உள்ளது பின்னால வந்தது சம்பந்த சாமி காலம் பின்பக்கம் நீடலர் சோதி வெண்புறையோடு நிறை குன்றை சூடலன் அந்தி சுடர் எரியேந்தி சுடுகானில் ஆடலன் அஞ்சொல் அணி இளையாளையும் ஒரு பாகம் பாடலன் மேயர் நன்னகர் போலும் பரங்குன்றே திருப்பரங்குன்றம் போனாரா திருப்பி மதுரைக்கு வந்துட்டார் மதுரையில ஆத்துக்கு அக்கையில திரு ஆப்பனூர் இரண்டாவது திருத்தலம் திருவாப்புடையார் கோயில் இப்ப பேரு பாண்டியராஜாவுக்காக ஒரு ஆப்பு தெரியுதா இந்த அடிச்சு வைப்பானே மொழையடிச்சு அது அந்த ஆப்பு சிவலிங்கமா காட்சி கொடுத்துதான் அதனால திரு ஆப்புடையார் கோயில் சாமிக்கு பேரு ஆப்பனூர் காரணன் அம்பாள் குரவன் கமல் குழல் அம்மை போனார் கும்பிட்டார் உலகில் ஏற்ற சிவபெருமான் அன்னமாக்கினாரா அன்ன வினோதன்னு பேரு இப்ப தான் கும்பாபிஷேகம் ஆனிச்சு திரு ஆப்பனூர் கும்பிட்டார் திருப்பத்தூருக்கு போயிட்டார் திருப்பத்தூர் எங்க இருக்கு மதுரையில இருந்து காரக்குடி போற வழி திருப்பத்தூர் திருன்னா மகாலட்சுமி ஸ்ரீதளி ஸ்ரீதளம் திருத்தளி சிறீதளிய திருத்தளின்னு மாத்திட்ட சிறீசி போட்டு திரு மகாலட்சுமி தானே திருத்தளிநாதர் இடத்துக்கு பேரு திருத்தளி அம்பாள் மகாலட்சுமி வழிபட்ட கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் சிவபெருமானுக்கு அம்பாளுக்கும் நடுவில் பைரவர் இருப்பார் மகா வேகமான பைரவர் திருப்பத்தூரை சுற்றி எட்டு பைரவர்கள் ரொம்ப பவர்ஃபுல் திருப்பத்தூர் பைரவர் நிறைய செய்திகள் ராத்திரி அந்த ஜாம நேரத்தில் கோயில் பூசாரியை தவிர யாரும் கிட்ட போக மாட்டாங்க அவர் கையில எல்லாம் காலில் சங்கிலி போட்டு கட்டி இருப்பாங்க அவ்வளவு வேகம் சங்கிலி ஏன் போட்டாங்க தெரியுமா குருக்கள் ஐயா கோவிலுக்குள்ள போய் பூஜை பண்றாரு குருக்களுடைய மகன் சின்ன பையன் கோவிலுக்குள்ள வந்துட்டான் இவர் விவரம் தெரியாம எல்லாம் முடிச்சு சாவியை கொண்டுகிட்டு போய் பைரவர்கிட்ட வச்சு கோயிலுக்கு அதுவா பூட்டி விட்டாரு பையன் உள்ள மாட்டான் வீட்டுக்கு வந்து பார்த்தா பையனை காணும் கோவிலுக்குத்தானே வந்து அங்குறான் வேற எங்கும் போமாட்டான் ஆஹா கோயில் கதவை திறக்கணுமே பாதுகாப்பு திறக்க கூடாது அதெல்லாம் கிடையாது திறந்து உள்ள போனார்ல இந்தா உன் பிள்ளைய வாங்கிக்கோ கை கால் வேலையா பிள்ளை வந்து விழுந்துருச்சு இவருக்கு தாங்கல பைரவர் பண்ணன வேலை போனார் சங்கிலியை கொ வேகத்தை இறக்கினார் சங்கிலியை போட்டு கட்டிட்டார் இன்னைக்கு நாளைக்கு அந்த பைரவருக்கு அவ்வளவு பயம் எல்லாரும் திருப்பத்தூர் எங்களுக்கு அது பக்கம் இல்ல மதுரைக்கு வர்றதுக்கு அது பக்கம் அந்த கோயில் நண்பாட்டு புலவன் சங்கமே நற்கனகிளி தருமி கருளி நோன்கான் தென்பாட்டு தென்பாண்டி திருப்புத்தூரில் திருத்தலியான்கான் அவன் என் சிந்தையானே அப்பர் சுவாமி வாக்கு திருப்பத்தூர் கும்பிட்டார் புறப்பட்டார் திருப்பூவனம் பூவண்ணம் பொன்னனையால் ஒரு பொண்ணு சிவபெருமானை கும்பிடுறவன் அவளுக்கு ஒரு ஆசை சிவபெருமான் திருமேனிய தங்கத்தில் வடிக்கணும் வீட்டுல செப்பு பாத்திரம் தான் இருக்கு தங்கம் காதலகத்தில இருக்கு அடியார்களுக்கு தங்கத்துல பண்ணணும் தங்கத்துல பண்ணணும் சிவபெருமான் திருமேனி அழகா தங்கத்துல பண்ணணும் ஒரு நாள் சிவபெருமான் வந்துட்டார் சாப்பிட அடியார் சாப்பாடு போட்டார் ஆசீர்வாதம் பண்ணார் உனக்கு என்ன வேணும் தங்கத்தில திருமேனி பண்ணணும் தங்கம் வீட்டுல தட்டுப்பட்டு சாமான் இருக்கா ஆமா கொண்டாந்து கொண்டாந்து வச்சுட்டா இவர் என்ன பண்ணாரு எல்லாத்துக்கும் என்னத்தையும் மருந்து மாதிரி தூங்கினாரு காலையில பாரு மரண காலையில பண்ண அவ்வளவும் தங்கம் எடுத்தா அழகான திருமேனி சிவபெருமானுக்கு பண்ணலாம் முகம் ரொம்ப அழகா இருக்கு ஆகா ரொம்ப அழகா இருக்காரு கட்டி பிடிச்சு ஒரு முத்தல் விட்டார் கன்னத்துல குழி வெடித்திருச்சா இப்படி திருவிளையாடல் புராணம் அந்த விக்கிரகம் மீனாட்சி கோள் இல்லை இல்லை எங்க இருக்கோ தெரியல அவளுக்கு பொன்னணையாள பேர் கிள்ளிய அடையாளம் உண்டு ஒரு சித்தராக வந்து எம்பெருமான் செய்த இடம் இறந்து போனவங்க அஸ்திய திருப்பூவனத்துல போட்டா காசுல போட்டதை விட சிறப்பான புண்ணியம் இப்ப ஒரு அங்க தங்க வைக்கிறதுன்னு யோசிச்சேன் நேரப்படி ஒழுங்காத்தான் வந்திருக்காரு அந்த ஊர் என்ன தெரியுமா திருக்கான பேரு இந்த சிவபெருமானுக்கு என்ன பேரு இந்த கோயில்ல காண காலீஸ்வரர் மூணு சந்நிதி சோமேஸ்வரர் சௌந்தரவல்லி காலீஸ்வரர் சொர்ணவல்லி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எல்லா ரெக்கார்டும் காலீஸ்வர் பேர்ல எல்லா திருவிழாவும் சோமேஸ்வரர் தொண்டமான் பாஸ்கர தொண்டமான் எழுதினார் காலீஸ்வர் தேடுறாரு சோமேஸ்வர் செலவழிக்கிறார் மருது பாண்டியர்கள் தேவகோட்டை நகரத்தார்கள் பின்னால பெருந்திருப்பணி ஏஎல்ஏர் குடும்பம் பெருந்திருப்பணி அதுக்கு அந்த கோயிலுக்காக தங்கள் உயிரை கொடுக்க கூட ஒருத்தர் தயாரா இருந்தார் அப்படிப்பட்ட கோயில் கோயிலுக்கு தேர் பண்ணாங்க சிவகங்கை சேர்ந்த மருது பாண்டியன் பெரிய மருது மகாராஜா மர ஆசாரி பெரிய கெட்டிக்காரர் வேண்டாம் ஏன் பண்ண முடியாது காசு கொடுக்கறேன் காசு வேண்டாம் தேர் பண்ண முடியாது என்னையா இப்படி சொல்ற ராஜா கட்டளை தேர் பண்ணணும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ராஜா கட்டளை அதுவும் மருதுபாண்டியன் கட்டுறேன் ஆனா ஒண்ணும் என்ன நான் கேட்கிற சன்மானம் தரணும் தர்றேன் இதுக்கு தானே இன்னும் சொல்ல வேண்டிய சரி என்ன சன்மானம் கேட்கறீங்களோ தர்றேன் அப்புறம் மாறக்கூடாது மருது பாண்டியன் சொல் மாற மாட்டான் சரி தேர் பண்ணியாச்சு முறக்கு தேருங்க முக்கால அரைக்காதே முக்காலை மூணு வீசேர் திருவாரூர் அதுக்கு அடுத்தபடி காளையார் கோயில் இப்ப அங்க திருப்பணி வேலை ஆகிட்டு இருக்கு நடக்கும் காளையார் கோயில் மறக்க முடியாத திருத்தலம் தேர்வண்ணியாச்சு இன்னைக்கு வெள்ளோட்டம் ராஜா மேல உட்காருவார் வெள்ளோட்டத்தன்னைக்கு இந்த நான் கேட்டதை தருவேன்னு சொல்லி எத்தனை கோடி வேணும் தங்கம் வேணுமா அப்ப என்ன வேணும் இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கணும் எல்லாருக்கும் கோவி இதான மருதுபாண்டியன் சொல் மாறமாட்டான் மாறமாட்டான் இந்தா மணிமகுடத்தை கலட்டி தள்ள வச்சுட்டான் உடம்பு ஏறி மேல உட்காரு தேர்ல அவன் உட்கார்ந்துட்டான் ராஜா முன்னால நடந்து வர்ற கோபம் தாங்கல எல்லாருக்கும் நிலைக்கு வந்தாச்சு மேல இருந்த ஸ்தவதி கீழ குதிச்சா இந்த தேர்ல வந்த ராஜாவுக்கு பரிவர்த்தம் கட்டணும் இப்ப யாருக்கு கட்டுறதுக்கு தானே கட்டணும் இன்னைக்கு போறா இவர் தான் ராஜா சமதிக்கு பரிவட்டம் கட்ட நாங்க ராஜாவை பார்த்தார் சிரிச்சார் விழுந்தார் செத்து போட்டார் முடிஞ்சு விழுந்து அன்னைக்கே வேண்டாம்னு சொன்னாரே மகாராஜா இன்னைக்கு தேர்வு பண்ணனா தேர் வெள்ளோட்டம் அன்னைக்கு ராஜாவுக்கு கேடு அப்படின்னு ஜோசியம் நான் தேர்வு பண்ணா மருது இறந்து போயிடுவான் நான் ராஜாவா இருக்கேன் கோவில் காளையார் கோயிலுக்கு திருப்பணி பண்றாரா மருது பாண்டியன் செங்கல் வருதான் கைவழிய ஆளு இருபதாயிரம் பேரை நிக்க விட்டார் அவன் செங்கல் அடுத்த ஆட்ட கொடுப்பான் அவன் அடுத்த ஆட்ட கொடுப்பான் இப்படி செங்கல் மாறி மாறி வரும் மேல கோபுரம் முரட்டு கோபுரம் ஒன்பது நிலை மேல போன உடனே சொன்னாரா முடிஞ்சு வச்சு போதும் அங்க ஒரு செங்கல் செங்கல் இருக்கோட்டு கோயில் என்ன பெருங்கை மாதிரி விதியினால் வழிபடும் பின்னால போகுமா என்ன கிடைக்கும் எட்டாவது பாட்டு நான் வேலினான் தோடினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாடினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் என்ன ஆவார்கள் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே இன்னைக்கு இருக்கதோட நாளைக்கு அதிகம் நாளான அடுத்த வருஷம் அதிகம் நாளும் உயர்வதோர் நன்மையை பெறுவரே காட்டகத்தாடலான் கருதி காணப்பே தோட்டகத்திவரான் புதி கொழுங்காடி நாட்டகத்தோம்பு சீர் ஞான சம்பந்தன் நல் பாட்டகத்திவை வளர்க்கு இல்லையாம் பாவமே யானை மடுன்னு பேரு குளத்துக்கு யானை விழுந்து செத்து போன குளம் தேவகோட்ட சமீந்தாரு வீட்டில் நாராயணன் செட்டியாருக்க சின்ன வயசுல ஏழு எட்டு பேரு போட்டுல போனாங்க போட்டு கவுந்திருச்சு எல்லாம் சொந்தக்காரங்க அத்தனை பேரும் செத்து யானை மடு இவரு காலிசான்னு கத்தினாரு தமிச்சுக்காரு அதுக்கப்புறம் முழுக்க வாழ்க்கை முழுக்க சிவா சிவா சிவான்னு இப்ப திருப்பணி தேவாரன் திருவாசகம் கூட்டிகிட்டு போயிருக்கேன் திருக்கான பேர் காளையார் கோயில் எங்க ஊர் தேவகோட்டை மதுரைகளை இருந்து தேவக்கோட்டைக்கு போற பொழுது காளையார் கோயில் வழியா போனா காரை நிறுத்தி விட்டு போய் கோயில கும்பிட்டு வர்றான் அவ்வளவு புண்ணியம் இன்னைக்கு திருஞான சமுதர் எங்க இருக்காரு இருக்கார் காணப்பேர் காளையார் கோயில் நாளைக்கு அங்கிருந்து கிளம்பிடுவார் புண்ணியம் பண்ண ஞான சம்பந்தருக்கு பின்னால போக முடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு படிக்கிற அப்படியே நான் கோயில் இருக்கேன் அப்புறம் தான் திரும்பி சிங்கப்பூருக்கு வர்றேன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி